शंकराचार्य ிாம மந்தேபரம் மந்தஸ்மிம்பவம் மதுராபாஷிணம் शांतं सर्वभू ஜலீ பரமான வினந்த பிரபோஸ் நமல ஜான ஜ சூநாத் மாரா கே ஜுநாத் ஜய சா மண்டல கே ஜாரத் மாதா கி ஜாவன திவிய மதுர பகவன் ஜய சந்த் ஞானேஸ்வர் மகராஜ் ஒப்புயர்வில்லாத ஒரு வியாக்கியானம் விரிவுரை பகவத்கீதைக்கு பண்ணினார் அவருடைய சத்குருநாதரும் மூத்த சகோதரருமான நிவர்த்திநாதர் சொல்லி பதினஞ்சு வயசு உபநயன சம்ஸ்காரம் கூட ஆகலை உபநயன சம்ஸ்காரமாகி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி காயத்ரி ஜபம் எல்லாம் பண்ணி அந்த அனுஷ்டான பலத்தினால சுத்தசுத்தி ஏற்பட்டு பக்தி வந்து ஞானம் உண்டாகி அப்படின்னா நம்மள மாதிரி தானே அவதார புருஷாளுங்கிறதுனால இதெல்லாம் லீலைகளும் அவ பண்ணினா கூட இதுக்கும் அவ ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது அவதார காலத்திலேயே உண்டாருது அதோடய அவன் வந்துடுறான் அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணின உடனே பிரம சந்தோஷப்பட்ட நவர்த்திநாதர் உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார் இவருக்கு வயசு பதினஞ்சுன்னா அவருக்கு ரொம்ப இல்ல வயசு பதினேழு தான் ரெண்டு வயசு பெரியவர் அண்ணா இவர் ஏதாவது வரம் கேட்டா இத குடு அதை கொடுன்னா சாமான்யமா உலகியல் வழக்கத்துல கொடுக்கறாப்புல ஒன்னும் கையில இல்லை எல்லாருமே பிக்ஷு எடுத்து சாப்பிடுறவா வாழலாம் ஊரால ஒதுக்கி விரட்டப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை ஞானேஸ்வர்மர் ஆச்சரித்திரம் இவரும் ஒரு ஆண்டி அவரும் ஒரு ஆண்டி ஆண்டிகளாலதான் முடியும் ஆள்றவனால கூட முடியாது ஆண்டி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் எனக்கு ஒன்னும் வேணாமனுதான் சொல்லணும் ஏன்னா இவரும் விரக்தர் வைராகி ஆனா வரம் கேட்டுட்டார் அப்படின்னு அவருக்கு எதுலயாவது அபிப்பிராயம் இருந்தது நம்ம இருக்கணும்னு வரம் கிட்ட கொடுங்கோ என்ன குடுங்கோ ரொம்ப உயர்ந்த வரம் கேட்க போறேன் பசாயதான் கொடுங்கோன்னு கேளு தரேன் என்ன ஆதா விஸ்வாத்ம கே தே ये तो, तो मजद्यावे पसादान हे विश्वनाथा सर्वेरा परमेश्वर शिवनोवर्वर पांडवोव कश्वात्म वा के எனக்குள்ள இருந்து நீ பேச வச்சுட்டு அதுக்கு நீ ஏ பலன் கொடுக்கிறேங்கறியோஷாவே சந்தோஷப்பட்டு சந்தோஷமா குடு என்ன பசாயதானு உயர்ந்த வரம் என்ன ஜே களாஞ்சி சாண்டோ மனசில் கூடிய கோணல் மாணலான எண்ணங்கள்லாம் இல்லாமல் போகட்டும் மாறுபாடான பேத புத்தி இல்லாமல் போகட்டும் தயா சத்கர்மி ரத்தி வாடோ சத்கர்மாக்களை பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு ஆசை வளர்ந்துட்டே இருக்கட்டும் பூதா பரஸ்பரே படோ சகல ஜீவராசிகளும் ஒன்றோட ஒன்று மைத்ர ஜீவா மித்திர பாவனையோட விரோத எண்ணம் இல்லாமல் ஒருத்தருக்கொத்தர் அன்பு செலுத்தி என்னால் என்ன முடியும் யாருக்கு நான் என்ன உபகாரம் பண்ணணும் ஒரு பிரியத்தோட எல்லாரும் வாழ கடவார்கள் இதான் வரான் மைத்ர ஜீவா இப்படி மித்திர பாவனையில் நம்மளால ஏன் இருக்க முடியல து பிடிக்கலகண்டா ஒரு சமயம் பிடிக்கிறது அவ்வளவு கண்டாலே இன்னொரு பிடிக்கலயாரமா வச்சு வாழறோம் தப்பு இல்லை நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அங்கதான் தப்பு அதனால நம்மளால எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த முடியல அதுக்கு காரணம் என்ன நம்மள தனி வியக்தியா பார்க்கிற ஒரு அக்ஞான இருட்டு தானே அந்த அறியாம இருள் பயிடுத்துனா எல்லாமே நாம தானே உலகம் முழுதும் எனது அகமுறக்கானவும் ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி எல்லாரும் எனக்குள்ள உள்ளவா எல்லாருக்குள்ளையும் நான் இருக்கேன் அப்படிங்கிற பாவனை வந்து அன்பு தன்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு கிளாஸ் அடுக்கணும் தன்னை கண்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையோ அப்படி அடுத்தவான்னு ஒரு பாவனை இல்லாத அன்பு வரணும்னா அஜ்ஞானம் போகணுமோ இல்லையோ அந்த அஜானம் போகட்டும் இருட்டு ஒழியும் இருட்டு அப்ப ஒழியும் நம்ம குருநாதர் சொல்லுவார் வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடும் குச்சிய கையில வச்சுனா போகாது வெளிச்சம் வந்தா இருட்டு தானே போயிடும் அது வரணும் ஞானேஸ்வரமரா சொல்ல துரிதா சே திமி சூரியன் உதிக்கணும் விஸ்வஸ்வதர்ம சூரிய அவர்கள் குலத்துக்கான தர்மத்தை விடாமல் பண்ணணும் ஞான சூரியனாக உதிக்கட்டும் போகும் எல்லார்டையும் அன்பா இருக்கிற ஒரு தன்மை வந்துடுத்துனா மனசில் நல்ல எண்ணங்கள் தானே வரும் பாரதியார் சொன்னார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் மனசுல ஏற்படுற எண்ணங்கள் எல்லாத்தையும் அம்பிக்கை பராசக்தி நீ நிறைவேற்றிடு அப்படின்னா கட்டாயம் வந்துரு என்ன பண்றதுன்னு நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி நல்ல எண்ணம் உள்ளவா என்னென்ன நினைக்கிறாளோ அத்தனையும் நடக்கட்டும் என் உலத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே நல்ல எண்ணம் மனசுல இருக்கு சத்குருநாதனை நினைச்சுட்டா நடந்துட்டு போறது எப்ப சர்வ மங்களும் மழையா பொ மங்களங்கள் எப்பவும் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் சொல்றார் ஈஸ்வர அனவரத்த பூமண்டலி உள்ளவர்களாகதும் பல சாஸ்திரத்தின் உண்மை ஆய்ந்தே உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி அவளாலதான் நமக்கு நல்லது பண்ண முடியும் நம்மளால நமக்கும் நல்லது பண்ண முடியாது பிரத்தியாருக்கும் பண்ண முடியாது நமக்கும் கெடுதல் பண்ணிட்டு அடுத்தவாளுக்கும் கெடுதல் பண்ணதில் நம்ம வல்லவர்களா இருக்கோம் மகான்கள் உலக சுகம் துச்சமென உதறி தள்ளியா ஆதி பரம்பொருளினுக்கே இச்சை வைத்து இல்லையா அதான் குருநாதர் அப்படி இருந்துட்டா அவளால அள்ளி அள்ளி குடுக்க முடியும் அத்தனை பேருக்கும் தனக்குன்னு இல்லாமல் அப்படி சாதுக்களோட நட்பு வரட்டும் இருக்கிறவா அனவரத பூமண்டலி அப்ப ஏற்பட்ட சாதுக்கள் இந்த பூமண்டலத்துல இருக்கா ஒரு ஒரு நாளும் அவளோட பேட்ட தூ பூதா சாதுக்களோட தொடர்பு ஏற்படட்டும் சாதுக்களோட நல்ல உறவு ஏற்பட்டும் இருக்கு நின்னு அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்து ஆசை ஜாஸ்தி கொண்டு போய் அங்க வச்சுட்டார் அதனால ஒன்னு குறைஞ்சி போலங்குறா அந்த கல்பத்தரு இடத்துல நிற்கும் இந்த கல்பத்துரு என்ன பண்ணும் ஞானானந்த பெருமானே இருக்கும் வசந்தவது லோகஹிதம் சரந்தஹா வசந்த காலம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் போறதும் அங்கெல்லாம் அந்த ஊருக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கறது போல சலா கல்பத்தரு ஒரு கல்பத்தரு இல்ல கல்பத்தருக்களின் தோட்டம் அது அப்படியே நடந்து ஊர் ஊரா போன அப்படி இருக்குமோ அப்படி சாதுக்கள் ஊர் ஊரா போற சலா கல்பத்தருந்தாமணி சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்குன்னு புராணம் சொல்றது அந்த கல்லு இருந்ததுன்னா சிந்திக்கிறதெல்லாம் உடனே நிறைவேற்றி வைக்கும் அதுதான் சிந்தாமணின்னு பேரு நினச்சதெல்லாம் நடந்துடும் அந்த சிந்தாமணிங்கிற கிராமம் அந்த கல்லு ஒரு கிராமம் பூரா பரவி இருக்கு அந்த கிராமமே சிந்தாமணி கற்களால ஆக்கப்பட்டிருக்கு ஆனா கல்லுங்கிறதுக்கு உயிர் இல்லையே இதுக்கு உயிரும் இருக்கு அப்படின்னா எப்படியோ அது மாதிரி சத்சங்கம் சாதுக்கள் கூட்டம் சேத்தனா சிந்தாமணி சேகாவ போலேஜே ஒரு பெரியடல் இந்த கடல் உப்பு கறிக்கும் அந்த கடல்னா அமிர்த சாகரம் அமுத கடல் கடல் பேசுமோனா இந்த கடல் பேசுங்கிற பேசக்கூடிய அமுத அமுத கடல் போல தேஜேஷா இந்த மாதிரி சாதுக்களோட தொடர்பு ஏற்படணுங்கிற சாதுக்களோட தன்மை எப்படின்னா சந்திரமே ஜெய அலாஞ்சன சந்திரன் போல குளுமையானவா பகவானுடைய அனுகிரகம் நேரடியா வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்ல அதை தான் வாங்கி கொண்டு குளிர்விச்சு நமக்கு கொடுக்க கூடியவா சூரியனோட ஒளிய சந்திரன் வாங்கிக்கிறது வாங்கிட்டு குளிர்விச்சு கொடுக்கிறது சூரிய ஒளிய நேரடியா நம்ம வாங்க முடியாது சந்திரன் அதை வாங்கிட்டு குளிர்விச்சு கொடுக்கிறது ஆனா சந்திரன்ல ஒரு களங்கம் இருக்கு இவாழ்ட்ட களங்கமே இல்லை சந்திரமேஜே ஒரு கலங்கம் உள்ள வஸ்துவ சொல்லிட்டோமோ கலங்கம் இல்லாத ஜொலிக்கிற மாதிரி ஒன்னு சொல்லணும் சூரியன் தான் சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு ஒளி கொடுக்கறது அது ஞானிகள் வந்து பகவான் அனுகிரகத்தை வாங்கி தரா அப்புறம் என்னென்னா வாங்கித்தரான் அப்ப வேற என்ன ஆயிடுறது தப்பு இல்லையோ அவாதான் தான் பகவான் ஆனா சூரியன் என்னென்ன பொசுக்கிறது அதனால பொசுக்காத சந்திரன் மாதிரி குழும இருக்கிற களகமில்லாத ஒரு சூரியன் இருந்தா அப்படி இருக்கும் மார்த்தாண்ட ஜே தாப்பகீன இந்த ஞான சூரியன் பொசுக்கவே பொசுக்காது மார்த்தாண்ட ஜே தாபீன தே சதா சஜனே ஹோத்து இப்படிப்பட்ட சாதுக்கள் நமக்கு நெருங்கின பந்துக்கள் ஆகட்டும் ஆத்ம பந்து ஆகட்டும் இந்த பந்தம் எல்லாம் இருக்கும் போயிடும் பிரியமா பழகுவா எத்தனை நாளைக்கு இல்லையா என்றைக்கும் கூட இருக்கிற பந்து சத்குரும் ஆத்மா பந்தும்னு குருநாதான் பந்து இல்லையா அப்படி இந்த சாதுக்களோட நட்பு உணர்வு ஏற்படட்டும் நல்ல புஸ்தகங்கள் கிரந்தங்கள் இதெல்லாம் உலகத்துல நிலச்சு அத ஜனங்கள்லாம் பாராயணம் பண்ணட்டும் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் பெரிய புராணம் புத்தங்கள் மகான்கள்த்திரங்கள் இதெல்லாம் திருஷ்டா திருஷ்டே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு மகான் கதையை நான் கேட்டுட்டேன் இன்னைக்கு அவர மாதிரி நாள் இன்னைக்கே ஆக முடியாட்டாலும் முயற்சி பண்ணலாமே பிரமாதமா கார் ஓட்டுறவா சைக்கிள் ஓட்டுறவா எல்லாம் ஒரு நாள்லயா கத்துனடா அபியாசம் இல்லையா அதுக்கு முயற்சி ஏன்னு சாதகம் பண்ணப்படாது முதல் நாள் பாட்டு கிளாசிலே குழந்தைக்கு சுதி சொந்தருமா சாப்பாசா வந்துருமா வராதே பாட்டு புத்தகம் வேணா வாங்கலாம் பாட்டா வாங்க முடியாது இல்லையோ முடியாதது எதுவுமே இல்லை அதனால ஜனங்களுக்கு இத்தனை க்ஷேமங்கள் உண்டாகட்டும்னு கேட்டார் தந்தே நேத்தமணி ஸ்ரீ விசேஸ்வராவோ ஆயிள தான பசாவோ ஏனேவர ஜானோ சுகியா ஜால ஏணே வர ஜானேவோ சுக்கிய ஜால ஏணே வரை ஜானோ சுகியா ஜால ஒரு இடத்துல இல்லாதபடிக்கு சாதுகள் அலைந்திடுவார் உள்ளம் அசைவற்றோடைய நவர்த்தன குருநாதர் அப்பேற்பட்ட சஞ்சாரம் பண்ணியிருக்கார் கல்பக விருஷமா நடந்திருக்கார் தேசம் பூரா நடந்திருக்கார் நமக்கு கிருப்பா பண்றதுக்காக ஒரு ஒரு இடத்துலயும் எத்தனை சாதுக்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்கா அத்தனை பேருக்கும் தன்னுடைய திவ்ய தர்சனத்தினால அவளுக்கு பகவத் ஸ்மரணத்தை ஊற்றத்தினால அப்படி லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணிண்டே போயிட்டே இருந்திருக்க ஆதிசங்கர் பகவத் பாதாளா இருக்கட்டும் நம்ம பார்த்த எத்தனையோ சாதுக்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே இருப்பா இதுல ரெண்டு பேக உண்டு சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்றது சாதுக்கள் சில பேர் இருக்கிற இடத்திலே இருப்பா சுவாமி அதிகம் சொல்லியிருக்காரு மரத்துல பழம் பழுத்துருத்துனா வவால வாவானா கூப்பிடுவோம் தானே வரும் பெரு சுவாமி இருக்கிற இடத்திலயே அப்படி அனுகிரகம் பண்றவாளு உண்டு அலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒடுங்கி அனுகிரகம் பண்றவாடும் உண்டு அப்படி சுவாமி ஏகப்பட்ட இடத்துல சஞ்சாரம் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பே அருணாச்சலத்துக்கு வந்துட்டாருங்கிறது தெரிகிறது நம்ம என்ன பாக்கியம் பண்ணினோமோ சரித்திரம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் சுவாமியும் சொல்றாரு காஷ்மீரத்துல ஸ்ரீநகர்ல ஒரு பெரிய வட இருந்தது அதுல இருக்கிற ஒரு விதை காத்து அப்படி பறந்து வந்து இங்க திருக்கோவிலூர்ல இறங்கி எடுத்துவோங்க கர்நாடகாவில பிறந்து பண்டரிபுரத்துக்கு போய் காஷ்மீரத்துல சந்யாசம் வாங்கிட்டு ஹிமாச்சலத்துல தபசு பண்ணி பாரத தேசம் பூரா பூ பிரதக்ஷனமா ரெண்டு தரம் ஏன்னா பூ பிரதக்ஷணம்ங்கிறது பூலோகம் பூரா சுத்தணும்னு அவசியம் இல்லை அப்பா அம்மாவை சுத்தினா உலகம் சுத்தினாப்புல விக்னேஸ்வரர் காட்டினாப்புல பாரதேசம் தான் லோகத்துக்கு மையம் விவேகானந்த சுவாமிகள் வேற வழி கிடையாது அதனால அப்பேற்பட்ட கேந்திரம் இது இதை உலகத்தை சுத்தி நாப்பலாம் திருவண்ணாமலையில் ஆசிரமத்தை ஒரு பிரதக்ஷன் கிரி பிரதணத்தை அப்படி பூரா பாரத தேசம் பிரதட்சிணம் பண்ணி ஆங்காங் உள்ள சாதுக்கள்லாம் பார்த்து கதிர்காமம் போய் திபெத்து போய் பர்மா போய் கைலாச யாத்திரை ரெண்டு தினம் பண்ணி மானசரோவர தீர்த்தத்துக்கு அடியிலேயே பல வருஷ காலம் மூழ்கி இருந்து ஜலஸ்தம்பம் பண்ணி தபசு பண்ணி இத்தனை பண்ணினவர் தமிழ்நாட்டு பக்கம் வந்து இங்கே தங்கினாரே என்ன பாக்கியம் நமக்கு இல்லைன்னா நம்ம இந்த தேசத்தில் எத்தனையோ சாதுக்கள் இருக்கா இலமரவு காய்மரவுன்னு சொல்லுவா தெரியுமா சில மரங்கள்ல பார்த்தா பழம் என்ன வெக்தமா தெரியும் பாம்பளம் இப்படி தொங்குறதே பாப்போம் சில பழங்கள்லாம் இலைக்கடியில இருக்கும் இருக்கிறதே தெரியாது காட்டுல மலர்ந்த புஷ்பத்தை யாரு பார்த்தான்னு சொல்லுவா அது மாதிரி வெளியில தெரியாமல் குப்தமா எத்தனையோ சாதுக்கள் இருந்துட்டு போயிட்டா அந்த தேசத்துல இன்னும் இருக்கா அப்படி இல்லாமல் தன்னை வெளி காட்டி கொண்டதுனால நம்மளால அவர் கும்பிட முடியறது மறைஞ்சிருக்கிற சாதுக்களை தேடுற வல்லமை நமக்கு இருக்கான்னு அப்படி சுவாமி ஒரு ஒரு இடத்துல சஞ்சாரம் பண்ணினதில் சில தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு பக்தாள் மூலமாக கிடைச்சிருக்கு எல்லா இடத்தோட தகவலும் நமக்கு கிடைக்கல சுவாமி சம்பத் கிரியில் இருந்தாருங்கிறது வரணும் பார்த்தோம் அங்கே திருவண்ணாமலையில் குருபாக்ஷி குகையில் பால ரமணர் இருக்கார் அவருக்கு ரமணர்னு பேர் கிடையாது அப்பா வச்ச பேர் வெங்கட்ராமன் அந்த பேரை திறந்துட்டார் மகாபரிவாலோட சகோதரர் சிவன் சார் ஒரு பெரியவர் ஏனிப்படிகளில் மாந்தர்கள் எழுதியிருக்கார் ஒரு பாபி எப்படி மகாத்மாவாகலாம் அப்படிங்கிற போட்டு கொடுக்கிறது மாந்தர்கள் பண்ணிருப்பார் நமக்கே தெரியுமே நம்ம எந்த கேட்டகரியில் எப்படி போகணுங்கிறதுக்கான விஷயங்கள் வேர்ல்ட் ரிலிஜன் நம்ம பாரத தேசம் தவிர உலகம் பூரா நம்ம வேத தர்மம் எப்படி பரவி இருந்ததுங்கிற விவரங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அது சதாசி பிரம்மேந்திரா சரித்திரம் உண்டு காரகாலம்யா சுந்தரமூர்த்தி சுவாமி நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல எளிமையான சில விஷயங்கள் உண்டு ரொம்ப வேதாந்தமாக உள்ள விஷயங்களும் உண்டு சொல்ற துறவிங்கிறதுக்கு டெபனிஷன் நம்ம என்ன சொல்றோம் துறவின்னு அவர் துறவி சார் உலகத்தை திறந்துட்டார் அவர் கேட்கிறார் உலகத்தை தானே துறந்தான் துறவின் பாக்கிய போன அந்த நிலைதான் பூர்ணம் அதுதான் பௌத்தத்துல சூன்யம்னு சொல்லப்படுறது அத்வைதத்துல பூர்ணம்னு சொல்லப்படுறது அந்த நிலை அடைஞ்சவன் தான் துறவி அப்படின்னா ரமண பகவான் தன் நாமத்தையும் திறந்தார் வீட்டை விட்டு கிளம்புறதா ஒரு லெட்டர் எழுதிட்டு போனார் அண்ணா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு போய் பணம் கொடுத்துருக்கார் இவர் அங்க ஸ்கூலுக்கு போக போறது இல்லை வீட்டு விட்டு போன சத்தம் போட்டுட்டார் அதை தீர்மானம் பண்ணிட்டு கிளம்ப போறார் ஒரு லெட்டர் எழுதுறார் நான் என் அப்பாவை தேடி போகிறேன் முதல் லைன் சென்டென்ஸ் இதை தேடி யாரும் பணம் செலவு செய்ய வேண்டாம் கையெழுத்துல ஒண்ணுமே இல்லை அப்பாவை தேடி போகிறேன் அப்படின்னு முதல்ல அப்புறம் இதை தேடி யாரும் பணம் செலவு செய்ய வேண்டாம் இரண்டாவது அடுத்தது வெங்கட்ராமன் போடணும் அந்த எழுதுறதுக்குள்ள அந்த பேர் தனக்கு இல்லேன்னு ஆயிடுத்து விட்டுட்டார் அவ்வளவுதான் நாமமே இல்லை ஷிரடி சாய்பாபா சொன்னாராம் ஒரு சமயம் ஞானம் அடைய மார்க்கம் என்னன்னு ஒரு அம்மா கேட்டா பாபா சொன்னார் உன் பேர் என்ன பேரு சொன்னா நீ எப்போ பிறந்தேன் பிறந்தத சொன்ன அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன யாருக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு தேதி இருக்கு இந்த தேதியில பிறந்தோம் இன்னைக்கு புண்ணியாக வச்சனும் பேருன்னு சொல்றோமே அப்ப அந்த பேர் நம்மளோட நிரந்தரமானது இல்ல நம்ம போனதுக்கு அப்புறம் பேர் வேற மாதிரி எல்லாம் மாறி போயிடும் இத எப்ப எடுப்பேன்னு கேட்கிற அளவுக்கு பேர் மாறி போயிடும் அப்ப அந்த பேர சாஸ்வதம் இல்ல அந்த பேரை விட்டுடுவார் அப்புறம் இந்த உடம்பு என்னைக்கு இதே மாதிரி இருக்குமான இருக்காது உடந்தையா இருக்கிறத ஒரு உடம்பு பெரியவாள ஒரு உடம்பு வயசான ஒரு உடம்பு அப்புறம் முழுசா போயிட போறது சாம்பலா போயிட போறது அப்ப இந்த உடம்பு நிலை இல்லையோ ஆமா அதையும் விட்டுடுவார் இப்ப என்ன மிச்சம் இருக்குன்னு அதுதான் நீளக்கம் நாம ரூப ரஹித்தனாக இருந்துட்டா மிச்சம் இருக்கிறது சைத்தன்யம் பிரம்மம் இந்த நிலையில ரமண பகவான் அங்க இருக்க சம்பத் கிரியில இருந்து ஒரு ஒரு நாளும் சேஷாத்ரி சுவாமிகள் நடமாடி காலம் சுத்தானந்த பாரதியார் வீட்டு விட்டு கிளம்பி அவரோட ஒரு விசித்திரம் உபநயன சம்ஸ்காரம் குழந்தை அவர் உட்காந்துருக்கார் சுத்தானந்த பாரதியார் வாத்தியார் வந்து பூனை அப்படி பிடிச்சிக்கோட பிரம்ம முடிச்சு மேலே வச்சுக்கோ அப்படிங்கிறார் அப்பா பக்கத்துல இருந்து மந்திரம் சொல்ல இவர் கேட்டார் பாத்தியாரை பார்த்து காயத்ரி மந்திரம்ங்கிற இல்லையே இதுக்கு என்ன அர்த்தம்னார் அதெல்லாம் பேசப்படாத சொல்றது மட்டும் கேட்டுக்கோ எனக்கு அர்த்தம் சொல்லுங்க நான் போட்டுக்கிறேன்னார் அர்த்தம் எல்லாம் தெரியாதுன்னுட்டார் அப்படியே பூனை வச்சுட்டு ஏந்தி போயிட்டார் அவரோட நிலைமை நம்ம நிலைமையெல்லாம் அப்படி இல்லைனாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது அவர் ஞானசித்தர்ங்கிறவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து அதுக்கப்புறம் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி சத்குருநாதர் வருவார்னு அவருக்கு ஞானசித்தருங்கிற குருவே சொல்லி நம்ம சத்குருநாதர் தரிசனமும் பண்ணி ஜட்டாதாரியா இருக்கிற குருநாதர் தரிசனம் பண்ணி இவர் சுயம்பிரகாச அவதூத சுவாமிகள் சேர்ந்தமங்கலம் அவளும் நம்ம சுவாமியும் சேர்ந்து தபஸ் இருக்கிற இடத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார் சுவாமிகிட்டேருந்து நிறைய விளக்கங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரும் ரமணாசிரமத்துக்கு நான் வந்தபோது ரமண பகவான் சொன்னார் ஞானானந்த சுவாமிகள் வந்திருக்கார் இங்கே நாளைக்கு நாம் அவரோட சம்பாஷிக்கலாம்னு சொன்னார் முதல் நாள் ராத்திரி நான் கால தாமசமாக போனேன் மறுநாள் காத்தாலே ரமணாசிரமத்து கணத்தில் ஜலஸ்தம்பம் பண்ணி தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் யாரோ என்னை பார்க்கிறாப்புல இருந்து நிமிர்ந்து பார்த்தேன் ரொம்ப வட்ட வடிவமாக குழந்த மாதிரி அழகான ஒரு முகம் என்னை பார்த்தது உடனே ஞானானந்த சுவாமி தெரிஞ்சிட்டேன் வெளியில வந்து நமஸ்காரம் பண்ணினேன் ஜலஸ்தம்பனம் இருக்கட்டும் உணர்வுகளை மிதந்துடும் போயிட்டார் ஒரு சமயம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அங்கிருந்து திரும்பி ஏதோ ஒரு ஊருக்கு போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சுவாமி அந்த பக்கமா நடந்து வந்தார் எதிர்க்க சேஷாத்ரி சுவாமிகள் வந்தார் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன் போயர போயிட்டேரு ஒயர ஒயர உயர போ அப்படின்னு கத்திட்டு போயிட்டாரான் சேஷாத்யசாமி சுவாமி சொன்னார உயரவும் போ ஆழ்ந்தும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் இப்படி எங்களாம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நான் இவ்வாடா என்னுடைய பால்ய பருவத்திலேயே நான் ரொம்ப வயசானவர சுவாமியை பார்த்தேன்னு சுதானந்த பாரதியாரு பிரவச்சனம் பண்ணி கேட்டிருக்கோம் அவரும் ரொம்ப வயசு இருந்தவர் இந்த சந்தர்ப்பத்தில் போலூர் கிட்ட கே சுவாமி இருந்தார் போலூரில் நாயுடு வகுப்பை சேர்ந்த ஒரு பக்தர் அவருக்கு பஜனையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு நாம சங்கீர்த்தனத்தை அவர் யார்கிட்ட இருந்து கத்துண்டாரோ அந்த பெரியவர் அவருக்கு அச்சுதானந்த பெயர் கொடுத்தார் அவர் கொஞ்சம் யோகாபியாசம் எல்லாம் தெரிஞ்சுட்டார் ஒரு அம்மாட்ட அதில் அவருக்கு சரியான முறையில் அந்த யோக பயிற்சி கிடைக்கல அதாவது மூலாதாரத்திலேருந்து அந்த குண்டலினி ஒரு ஒரு ஏறி போகணும் இல்லையா அது சரியான முறையில் அமையலை அந்த சந்தர்ப்பத்தில் தான் சம்பத் கிரியில இருந்துட்டு போலூரில் இருந்து இருக்கிற சுவாமியை சுவாமிகள் வந்து அவருக்கு பூர்ணமான யோகத்தை அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணி அத்வைத அனுபூத்தியை கொடுத்து அவருக்கு உபதேசம் பண்ணின அன்னைக்கே நிர்விகல்பமாதியில இருந்தாராம் சரீர உணர்வு இல்லாமல் போயிட்டாம் அவருக்கு சுவாமி ஊருக்கு ஊரு பேரு மாத்தே இருப்பாராம் யார் கேட்டாலும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாராம் விவேகானந்த சுவாமிகளும் இப்படிதான் பண்ணினாருன்னு அவர் சரித்திரம் சொல்றது ஃபாரின் போறதான் விவேகானந்தாங்கிற நாமம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் பைனலா ஊருக்கு ஊருக்கு ஊர் பேரு மாத்திப்பாராம் ஏன்னா நாம ரூபம் இல்லங்கிறதுனால மேட்டூர் சுவாமிகள்னு ஒரு பெரியவா இருக்கா குவளைக்கால் சுவாமிகள்னு ஒரு பெரியவா இருக்கா மகாபிரிவாட சன்னியாசம் வாங்கிட்டவா கடைசியா அவளுக்கு சன்னியாசம் கொடுத்துட்டு பெரியவா சொன்னார் ஏற்கனவே பூர்வாசிரமா நாமம்னு இருக்கிறத சன்னியாசம் கொடுக்கறத பெயர் மாத்தணுமா இல்லையா அப்புறம் பேர் மாத்தியதுக்கு அப்புறம் நம்ம பழைய பேர்ல பழைய தொடர்புகள் கிடையாது அப்புறம் அந்த ஆசிரமத்தில் கொண்டு அந்த சாதனைகளை பண்ணி இந்த பேரும் இல்ல இந்த சரீரமும் இல்லையானு ஆகணும் ஒரு பேர் வைப்பானே அது எடுப்பானே அவங்க ரெண்டு பேருக்கும் பேரே வேண்டானுட்டார் பேரே வைக்கல பேர்பட்ட நிலை இல்லையாது சாதாரணமா நம்மளால புரிஞ்சிக்க முடியாத தன்மை அது நிர்விகல்ப சமாதியில் ஆழ்ந்து போனார் அந்த அத்வைத்த அனுபூதி அவருக்கு கிடைச்சத அவர் பாடல்களா பாடியிருக்கார் அப்ப அந்த ஊர்ல அவருக்கு அனுகிரகம் பண்ணின குருவோட பேர் நிஜானந்தர் அப்படின்னு சொல்லப்படுறது அச்சுதாசர் பாடல்கள் இன்னைக்கும் இருக்கு ரொம்ப முழுக்க வேதாந்தமா இருக்கும் ஆவுடையக்கால் பாட்டு மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப வேதாந்தமான பாட்டுகள் இந்த பாடல்களில் குருநாதர் திருநாமம் இப்போ இருக்கிற ஞானானந்தர் திருநாமம் வரக்கூடிய பாடல்களும் உண்டு சுவாமிகிட்ட அது ஒரு சம்சயம் ஏற்பட்டு சுவாமி சஞ்சாரம் பண்ணின காலத்தை பற்றி எல்லாம் அவர் நடுநடல பேசுறதுலேருந்து தெரிஞ்சுண்டு அச்சுதாசர் பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிஜானந்தர் இவர் தானோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு சுவாமிகிட்ட சுவாமி இந்த அச்சுதாசருக்கு அனுகிரகம் பண்ணின நிஜானந்தர் சுவாமி தானா ஆமா அது நிஜமே நேரம் நிஜானந்தர் நீங்க தானா நிஜமேனார சுவாமி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சுவாமியோடைய பக்தர்களோட இருந்தேன் அப்போ அச்சுதாசர் பாட்டு சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து எங்கிட்ட கொடுத்து இந்த பாட்டை பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆனந்த பைர் வேலை சுவாமியே பாடி காட்டினாரான் அதில் அந்த பாட்டோட அழகுலேருந்து அச்சுதாசர் பெயர் பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம் சமா இன்பம் எழுவே எத்ததீ சமா இன்போகம் எய முக்கர் அனுபூதியான மோன வெளி கூடி உரு மூர்த்தி இன் அருள் நாடி இருகண் மூ கோடி யான் யத்ததி சமாதி யோக indented போகம் பாஷம் என்றிடும் பசை நசித்த இசை மிகப்படும் தாத்பர்துத நிலை கண்டு பரமா ர அன்பு உள்ளம் ம ரூ உண் உ சி யோம்பம் கன்று தொழில்லகன்று துரிய நின்று அல்லும் பகலும் இல்லா நெறி அடங்கி அதுவாய் தூங்காவண்ணம் தூங்கி அருள் ஒளி ஓங்கித்ததி சமாதி அப்படி அந்த ஆனந்த நிலையிலேருந்து இறங்கினவுடன் பாட பாடல்களாக அடுத்த பாட்டுல சுவாமி பேரு ஞான சாகரன்னே நாதாந்த சாந்த வேதாந்த சாகரே தானாய் துலங்கி தத்துவம் யாவும் தாங்கும் தன்மை ஒளி ஓங்கும் சஜ்ஜனர்க்கு அடங்கும் எதுக்காகதுனா இந்த தெய்வீக ஞானம்னு ஒன்னு இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமரம் சார் சொல்ற நீ வெங்காயம் சாப்பிடாட்டா பரவாயில்ல வெய்ய காலத்தை வெளியில போனா துணியில கட்டிண்டாவது போ அப்படின்னு சொல்லுவாள் வடக்க அது மாதிரி வேதாந்தம் புரியாட்டா பரவாயில்ல வேட்டி முனையில கட்டி வச்சுக்கோன்னு பக்தனா இரு வேதாந்த மாதிரி அச்சுதாசருக்கு அனுகிரகம் ஆட்டையாம்பட்டி போனார் ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கிறது அங்கிருந்து ஒரு பக்தர் சொன்னாராம் தபவன வந்து பிற்காலத்தில் பார்க்கறத ஒரு நாளைக்கு அங்க இருக்கிற குளத்துல சுவாமி ஸ்நானம் பண்றதுக்கு போனார் நானும் கூட போனேன் என் கூட சேர்ந்து சொன்னார் மகான்கள் ஸ்நானம் பண்றத கூடவே குளிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அவா மேல பட்ட ஜலம் நம்ம மேல படும் ஏன்னா அந்த ஜலத்துல எத்தனை பேர் குளிச்சு அவாவா பாபம் இல்லாத இறங்கியிருக்கோ தெரியாது புண்டலிக சரித்திரத்தில் வராப்பல இந்த மகானோட ஸ்பர்சம் மட்டோன்னே ஜலம் பவித்திரமாயிடும் அது நம்ம மேல படணும் அதனால் மகான்கள் ஸ்நானம் பண்ணுவா அப்படி நான் குருநாதனோட ஸ்நானம் பண்ணி எழுந்திருந்தேன் ஏகப்பட்ட சித்தர்கள் மகாத்மாக்கள் தரிசனம் எனக்கு ஒரு க்ஷணம் கிடைச்சிதுங்கிற சாமி சிரிக்கிறாராமரை பார்த்து என்ன பண்ண முடியாத வாழாலே அப்படி ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்தார் போலூர்ல இருந்த காலத்திலேயே போலூர் திருவண்ணாமலை ஸ்ரீமுஷ்ணம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார் திருவல்லிக்கணியிலிருந்து மராட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தையல்கார குடும்பம் மராட்டி மொழி நாமதேவர் மாதிரி அவர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் விரக்தி ஏற்பட்டு வீட்டு விட்டு கிளம்பிட்டார் கால் போன போக்கில் போனார் நம்ம குருநாதர் ஜோதி வழி காட்டி பண்டறிபுரம் கூட்டினு வந்தா போல இவரை அருணாச்சல ஜோதி கூப்பிட்டுதோ தெரியல அப்படியே வந்து அருணாச்சல சாமி போலூர்ல வந்து தங்கிவிட்டார் தங்கறதுக்கெல்லாம் இவாலை இடமா பாத்துட்டு இருப்பா நமக்குலாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்தா கூட ரூம்ல கட்டில் சரியில்லை கதவு நன்னா நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா வானமே கூறதா வாளுக்கு எங்க வந்து ஜனங்கள் தொந்தரவு பண்ண மாட்டாலும் அங்கேதான் போய் உட்காந்துருப்பா ஏகாந்தத்துக்காக அப்படியே அவர் வந்து ஒரு தெருமுனையில ஒரு ஓரத்தில் உட்காண்டிருப்பார் பக்கத்துல ஷாக்கடை ஓடும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டார் ஆகாரம் கிடையாது அப்படியே நிஷ்டையிலேயே இருப்பார் பைத்தியம்னு ரொம்ப நாளைக்கு விட்டுட்டா யாரும் ஒரு சில பேருக்கு இவர் ஞானியா இருக்குமோன்னு சம்சயம் ஏற்பட்டுருக்கு இன்னொன்றையா இருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுவா அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் யார்கிட்டையும் பேச மாட்டார் எதுவும் கேட்க மாட்டார் பாக்கியம் இருக்கிறவா பிக்ஷ குடுத்தா அவளுக்கு புண்ணியம் எடுத்து அவர்கிட்ட மாநா என்ன வேண்டிக்கிறாலும் நடக்க ஆரம்பிச்சுட்டார் அவர் யாரு எந்த ஊரு என்ன பேர் எல்லாம் ரொம்ப நாளைக்கு யாருக்கும் தெரியாது அப்போ துஷ்டா பேர் அந்த ஊர்ல இருந்திருக்கா அவ நினைச்சாலாம் இவன் பாரு ஒரு ஊமைய உட்காண்டு ஊரை ஏமாத்தான் பாரு பேச மாட்டானாமா இவனை பேச வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூர்மையான உண மகர்ஷி கள்ளிப்பாலை விட போறான் காதல விடுறத பேசறது அவர் விடுற நேரத்தில் பிக்ஷைக்கு போன பழனிசாமி ஓடி வந்து இவளை விரட்டினாரான் அதுக்கப்புறம் இவர் பேசுறத சொன்னாராம் இது மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு ஒரு குரல் கொடுத்திருக்கப்படாதான எதுக்கு கொடுக்கணும் என்ன நடக்கணுமோ தானே நடந்துட்டு போறதுனாராம் அது மாதிரி குரலை வச்சு இவர் அழுத்தரா இவர் வந்து விட்டோபா விடோபான்னு கத்தினாராம் அவர் ஹிரதயத்தில் விட்டல் இருக்கார் அருணாச்சலத்து கிட்ட கருத்து பாண்டவங்க நினைச்சிட்டு இருந்தவர் அருணாச்சலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியல இது அருணகிரி அவரோட சிறஸ்வரி சிவரத்னகிரி இருக்கு நம்ம அன்னைக்கே பார்த்தோம் அங்கே துக்காராம் மா மட்டம்னு ஒரு மடம் இன்றைக்கும் திருவண்ணாமலை மாட வீதியில் இருக்குது அந்த மடத்தை இப்போ யார் பார்த்துன்னு இருக்காளோ அவளோட ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெரியவருக்கு துக்காராம் மகாராஜ பக்தி ஏற்பட்டு அவருடைய ஒரு சித்திரப்படமும் மட்டமும் ஸ்தாபிதம் பண்ணி இன்றைக்கும் துக்காராம் பீஜை கொண்டாடின்னு இருக்கா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது திருவண்ணாமலைக்கும் பாண்டுரங்கனுக்கும் இவர் விட்டோபான்னு அலறின உடனேயே ஜனங்கள்லாம் மோடி வந்து இந்த துஷ்டாவில் வரட்டுவிட்டா அதுலேருந்து அவருக்கு விட்டோபா சுவாமிகள்னு பேராயிடுச்சு அவர் தன்னுடைய காலம் முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கார் சேஷாதிரி சுவாமிகள் நம்ம குருநாதர்லாம் அவரெல்லாம் ரமண பகவான் இருக்கார் சேஷாதிரி சுவாமிகள் இருக்கார் நம்ம சுவாமியெல்லாம் அந்த நேரத்தில் அங்கே இருக்கா அப்போ ஆகாசத்தில் ஒரு ஜோதி பரப்பிட்டு போகிறது ரமண பகவானுடைய சமாதி போது ஜோதி எல்லாரும் பார்த்தா இது எல்லாரும் பார்க்க முடியல சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சுவாமிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதோ விட்டோபா போறான் விட்டோபா போறான்னு கத்திண்டே அதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் அவர் சித்தி ஆகிட்டாருங்கிற சமாச்சாரமே தெரியுமா இந்த சந்தர்ப்பங்கள்லாம் சுவாமி இருந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் நினைவு கூர்ந்திருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லிட்டு இருந்தார் காத்தாலேருந்து விட்டோபா போறான்னு அன்னைக்குதான் விட்டோபா சுவாமிகள் சித்தி சுவாமி அவரும் ஒன்னா இருந்திருக்கா போலூரில் இன்னைக்கும் போலூரில் மார்க்கெட்டு கட்டுக்கு அவரோட சமாதி இருக்கு அதிஷ்டானமாக பண்ணி லிங்கம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கா அவர் அப்படி கையை வச்சுட்டு இருக்காப்புல ஒரு அவருடைய ஒரு போட்டோ போட்டிருக்கான் விட்டோபா சுவாமிகளோடது அவர் கடைசி மட்டும் பேசாமே இருந்துட்டார் அதனால அவருடைய சாதனைகள் ஜாஸ்தி வெளியில் தெரிய வழி இல்லை அவர் வாக்கிலிருந்து வந்த ஒரே வார்த்தை விட்டோபாங்கிறது மட்டும்தான் இதுக்கப்புறம் சுவாமி அங்கிருந்து கள்ளக்குடி வந்தார் இன்னைக்கு டால்மிபுரம் பெயர் அதுக்கு கள்ளக்குடியில் இருந்தார் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த கிராமத்து ஜனங்களை நிறைய பேர் மதம் மாத்திட்டு இருக்கான் ஏழை ஜனங்கள்லயா அவளுக்கு பணம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து இத்தனால நீந்தான் உங்க சாமியை கும்பிட்டியா உனக்கு என்ன கொடுத்தது பாரு இன்னைக்கு நான் சொல்றது திருப்பி சொல்ல உடனே பணம் தரேன் பார் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளை மாத்திட்டு இருந்தா ஏழ்மை நாள ஜனங்களும் குழம்பி போயிருந்தா எங்கிட்ட உத்தரத்தை பத்தி பேசினார் மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னார் மதம் ஏன் மாறுறான்னு நான் கேட்டேன் பணத்துக்காக மாறி விடுறான்னு காரணமா இருக்க முடியுமா எவன் பணத்துக்கு மதம் மாறுற அளவுக்கு நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்காம இருக்கானோ அவன் இங்கே இருந்தான் எங்கே இருந்தான்னு வித்தியாசம் கிடையாது அப்போ மாறுறதுக்கு காரணம் என்ன இதில் உள்ள விஷயம் அவனுக்கு தெரியாததுனால மதம் மாறுறான் பணம் கொடுத்தா நம்ம மாறுவோமோ மாற மாட்டோம் ஏன்னா நமக்கு இதில் ஒரு உறுதி இருக்கு இது என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்போ அவளுக்கு தெரியலேங்கிறதும் சொல்லலாம் அவளுக்கு நாம் தெரிவிக்கலன்னு சொல்லலாம் பிரச்சாரம் சரியா பண்ணப்படலை அனுஷ்டானம் முக்கியம் பிரச்சாரமும் தேவைப்படுறது சைத்தன்ய மகாபர்பு பண்ணாத பிரச்சாரமா அப்படி பிரச்சாரம் பண்ணினால்தான் ஜனங்களுக்கு இந்த தர்மம் என்னங்கிறது அவரவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்றார் போல சொல்லணும் வேதாந்த விஷயமா இருந்தா கூட எளிமைப்படுத்தி அவளுக்கு அவளுக்கு புரியிறா போல சொல்லணும் அப்படி பண்ணினா அவளுக்கு நம்ம தர்மத்துல ஒரு பிடிப்பு உண்டாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் மாறமாட்டான் நம்ம சுவாமி என்ன பண்ணினார் அந்த கள்ளக்குடியில் இருந்தபோது ஜனங்களுக்கு வேதாந்தமா சொல்லுவா புரியாது பெயர் பட்ட வே நமக்கு அனுபவம் பண்ண முடியுமா தபசு பண்ண முடியுமா இது மாதிரி சாதனைகளோட ஒரு சாதனை சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப சுலபமானது தன பைசோ நாம சந்தன பயசோ ஜலத்தில பன்மந்த ஜலத்தில பா जा तराश के ये तो गरा கடுமையான சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் இதே மாதிரியான உயர்ந்த சாதனம் கஷ்டமே இல்ல ஒரு சிரமமும் இல்ல சமஸ்த பாபங்களையும் தகனம் பண்ணிடும் ஜலத்தில பாப்பேன் ஜென்மா தரிச்சு சிரமப்படாத ஒன்னாலும் முடியாது நிறைய நலகதி சாயாச காட்டுக்கெல்லாம் போகாதே முடியாது வீட்டுலயே உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்ல முடிஞ்சா எப்ப பார்த்தாலும் சொல்லு ஒரு இடத்துல சொல்லி பழக்கப்படுத்தா நாக்கு பழக்கம் ஏற்பாட்டா எப்பவும் சொல்லின்றே இருக்கலாம் இதை தவிர சிரமமான பாதைக்கு போகணும்னு முயற்சி பண்ணாத யா வீண் அசத்தா ஆணிக்க வாகா தச்சே ஆன விட்டோபா பாண்டரங்கன் மேல சத்தியமா சொல்றேன் நீ கஷ்டமான சாதனை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது இதுலயே கிடைச்சிடணுண்டா சுவாமி அங்க நாம சங்கீர்த்தனமே பண்ணின கள்ளக்குடியில சனிக்கிழமை சனிக்கிழமை பஜனை ஜிந்தால்னு ஒரு பஜனை போடுறது வாத்தியம் மாதிரி கூறுமையா ரெண்டு பக்கம் மெட்டல்ல இருக்கும் நடு நிறைய ஜால்ரா மாதிரி பதிச்சிருக்கும் அப்படி போட்டு ஜில் ஜில் ஜில் ஜின்ன சுவாமியே போடுவார் அவரையே பஜனை பண்ணுவாரான் சுவாமி நாம சங்கீர்த்தனமே என்றும் குன்றா அருள்தரமே முற்றும் தாமசம் போய் மறையும் சொல்ல சொல்ல சாந்தி தழைத்து வரும்னு சொல்வார சாமி பின்னாடி தப்போ உனதுமே சுவாமி சொன்னாரான் சுவாமி ஒரு ஒத்த கௌபீனத்தோடு இங்க வந்தது இவ்வளவு விஸ்தாரமாயிருக்கிறது பூரா நாம சங்கீர்த்தன மகிமைன்னு சொன்னார்கீர்த்தனம் பண்ணா என்ன நடக்காது உலகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோமே அந்த ஜனங்களெல்லாம் பஜனையில் ஈடுபடுத்தி பஜனைன்னா ஒன்னும் வந்துடுவான் எவ்வளோ நேரம்தான் வேலை செய்ய முடியும் எவ்வளோ நேரம்தான் சொந்த விஷயங்கள் பேச முடியும் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு தொல்லை காட்சி இல்லாத ஒரு காலம் ஒல்லி அப்பா அதனால பொழுதுபோக்குங்கிறது ஒன்றும் இல்லை அந்த பொழுது நல்ல விதமாகவே போயின்ட்டு இருந்தது இப்போ நம்ம கவலையோட சேர்த்து ஊரார் கவலைதான் நம்ம போட்டுருக்கோம் அதில் பார்த்துட்டு இப்படி ஆகிட்டேன் நாளைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னே நமக்கு தெரியாது நாளை வரும் என்று நம்பலாமான்னு ஒருத்தர் பாடின நாளைக்கு வரேன் சார் நாளைக்கு வரும் நீ வருவியார் குகன் தாளை பணிந்து அருள் பெற வேண்டாமான் அதை விட்டுவிடாமா அந்த சான்ஸை விட்டுடலாமா அப்படி ஜனங்கள்லாம் கூடுவா சுவாமியே நாம சங்கீர்த்தனம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயில பக்கத்துல சின்னதா குடிசை போட்டுண்டு அங்க பஜனை பண்ணி ஜனங்கள்லாம் கூடின உடனே அவளுக்கு புரியுறாப்புல பட்டினத்தார் பாடர்கள் திருக்குறள் சுவாமிக்கு திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் சுவாமி நாயனார் சூத்திரம் சொல்லுவார்கள் திருவள்ளுவர் நாயனாரோடது சுவாமியை பொறுத்தவரையில் திருவள்ளுவர் நாயனார் மயிலாப்பூர்ல இங்க இருந்து கைலாசத்தில் நடக்கிற நடனத்தை இங்கே இருந்து பார்த்தவரா திருவள்ளுவர் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சமயம் ஒரு விளையாட்டு போட்டி நர்த்தனம் ஆடும்போது யாருடைய அலங்காரங்கள் கலையாமல் இருக்கும் அவாளே சிறந்தவான் அப்படி ரெண்டு பேரும் ஆடினா அம்பாளுடைய அலங்காரம் கொஞ்சம் கலைஞ்சு எடுத்து சுவாமி அலங்காரம் கலையில நீங்க தான் ஜெயிச்சேடலாம் இல்லை நீ தான் ஜெயிச்சேன்ன எப்படின்ன எப்படிங்கிறத பூலோகத்தில் போய் விசாரிச்சுன்னு வாங்க பாரத தேசத்தில் தமிழகத்தில் மயிலாபுரியில ஒரு பக்தர் இருக்காருன்னு தேவகணங்கள்லாம் சூக்மமா வந்தாலாம் திருவள்ளுவர் இருக்கிற இடத்துல கைலாச பத்தி அனுப்பிச்சாரான்னு கேட்குறாராம் வள்ளுவர் அவர் குளத்துல கபீர்தாசார் மாதிரி நெசவாளியவர் நெசவு பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஊடும் பாவமா பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சின்ன கட்டை அதுல இருந்து கீழே விழுந்திருந்து தான் அங்க கைலாசத்தில் சுவாமியோட குண்டலம் கீழே விழுந்துருச்சோம் இவர் என்ன பண்ணாரா அந்த குண்டலத்தை யாருக்கும் தெரியாம எடுத்து மாட்டிக்கணும் அலங்காரம் கலஞ்ச தெரியப்படாதேன்னு பரமேஸ்வரன் திருண்டாடுறார் கடந்து தஸ்கராணாம் பதையே நமோ நமகான்னு திருட்டு தனம் வள்ளுவர் என்ன பண்ணாரா கால் கட்ட வரலாலையும் அந்த கட்டையை எடுத்து கால் அப்படி வச்சு காமிச்சாரான் உடனே அதே மாதிரி எடுத்து மாட்டின்றாராம் காதில் குழையது விழுந்தது காட்டார் கண்டிடும் அன்பரும் விண்டிட மாட்டாருங்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார் இங்க தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு நம்ம சாதாரணமா பாடுறது உண்டு சிவனார் திருநட்டனம் அதன் பெருமை அறிவார் அறிந்தால் அவரே பெரியார் சிவனார் திருநடனம் றிவாரருந்தார் அவரே பெரியார் சிவனார் திருநட அறம்பொருள் இன்பப்பார் அருளும் திருவள்ளுவனாயன் பொருள் இன்பப்பார் அருளும் திருவள்ளுவன் ஆயன் குரல் கண்டான் குணம் கண்டான் வீழ்ந்த குண்டலம் கண்டான் குரல் கண்டான் குணம் கண்டான் வீழ்ந்த குண்டலம் கண்டான் தினமும் கொண்டாடி நந்தன் ஜோதியில் கலந்து கொண்டான் தினமும் கொண்டாடி நந்தன் ஜோதியில் கலந்து கொண்டான் விரல் காட்டி ஆடும் ஐயன் பணி காட்டி ஆடும் தில்லை விரல் காட்டி ஆடும் ஐயன் பணி காட்டி ஆடும் தில்லை சிவனார் திருநடனூ அதன் பெருமை எவரறிவாரிந்தால் அவரே தெரியார் சிவனார் திருநடூ திருவள்ளுவர் நாயனா அன்னைக்கு அறுபத்தி மூணு வரும்போது பாத்தீங்கன்னா உற்சவத்துல கடைசியாக அறுபத்தி மூணு பேர் போனதுக்கு அப்புறம் அறுபத்தி நாலாவது நாயன்மாராக வாசுகையோட திருவள்ளுவர் ரத்தத்தில் வர்ற மயிலாப்பூரில் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம என்னமோ அவர் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லை கட்சின்னு ஒன்றே ஞாபகம் வருது அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுவாமியை ஒரு இடத்துக்கு அழைக்க வந்தார் கட்சி பேரை சொல்லி நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் சுவாமியும் நானும் அதே தான் ஆச்சரியம் சுவாமிகளுக்கு அரசியல் ஈடுபாடுண்டோன்னு புரிஞ்சுக்கிட்டார் கொஞ்சம் பேர் மாறுறது உங்களது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி முன்னேற்றத்துக்கான ஒரு கழகம் தெய்வீக முன்னேற்ற கழகம் நாங்க கலப்பு திருமணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சுவாமி வந்து ஆசீர்வாதம் பண்ண புதுமை பண்றதா நினைச்சிட்டு இருக்காவ திருமணமே கலப்புதானே நாரன் சுவாமி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்ததுன்னா அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு உட்காந்துக்கணும் மணிக்கணக்கா திருவள்ளுவரோட இன்னொரு திருவுண்டா இருக்க வார்த்தை எல்லாம் அப்படி இந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை நிறைய சொல்லுவார் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகள் போகணும் இந்த பற்றுகள் போனாதான் ஞானம் உண்டாகும் இந்த பற்று போறதுக்கு சுவாமி அடிக்கடி சொல்றது பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு பற்று நீங்கின ஞானியோட திருவிடுகளை பற்றி பக்தியும் ஈடுபாடும் அவர்கிட்ட வச்சுட்டா என் இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எழளவும் பயம் இல்லையே அதுக்கப்புறம் இந்த பற்று விட்டு போயிடும் மகாபெரிவாலும் இதே மாதிரி கொடுக்கிறார் கர்ம பந்தத்தினால பூமியில இதுல இருந்து தப்பிக்க வழி தெரியல ஒரு சொல்லிக்கட்டை ஒரு கட்டு போட்டு கட்டுவிட்டான் நன்னா மணி கயத்தினால முடிச்சு போட்டுட்டா அவுக்க வரல என்ன பண்றது கயத்தையும் மறுக்கப்படாது கயிறு நன்னா இருக்கு கயிறு வேணும் கட்டையும் அமுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இன்னொரு கயத்தினால பக்கத்துல அதை கெட்டியா ஒரு இருக்கு இருக்கி முடிச்சு போடாமல் போட்டுட்டானே இந்த கட்டு அவ வந்துடும் சத் சங்க பாந்தவியத்தை ஏற்படுத்தி கொண்டால் அனுஷ்டானத்தை வேண்டாதது நம்மளை விட்டு விலைகிட நம்ம விலக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனங்களுக்கு தாய்மானவர் பாடல்கள் பாடி திருக்குறளை பற்றி சொல்லி அவளுக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் சொன்னால் புரியாது அதனால் கைவல்ய நவநீதம் அப்படியே அவளுக்கு புரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் ராமலிங்க சுவாமிகள் அருள்பா பட்டினத்தழ்கள் பாட்டு சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அவளுக்கு தெய்வீக நெறியில் ஈடுபாடு உண்டாக்கி இந்த உலகம்ங்கிறது ஒரு ஒப்புயர்வில்லாத சக்தி அந்த சக்தி நம்ம மேலே பேரன்பு கொண்டிருக்கு அந்த அன்பு கொண்ட சக்தியுடைய ஆனந்த பெரு வெளியில நிற்கறதுங்கிறார் சுவாமி அதை உணரணும் ஈடுபடுத்தி தத்துவ விளக்கங்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கள்ளக்குடியில ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாக்கி மத மாற்றத்தை சுவாமி தடுத்தார் யார் யார் எந்த மதத்துல பறந்துருக்கோமோ அந்த மதத்திலேயே நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் மத மாற்றத்தை தடுத்தார் சுவாமி எந்த விதத்திலையும் மதம் மாறுவதை சுவாமி ஏத்துக்கொள்ளவும் இல்லை ஒரு பக்தர் சுவாமியிட்ட வந்தார் சுவாமியுடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டார் அவருடைய அமுத மொழிகள் ஹிந்துவா மாறணுமா இவ்வளவு நேரம் இரண்டு இல்லாத ஒன்றை பத்தி அத்வைதத்தை பத்தி பேசினோம் எங்கேந்து எங்க மாற போறீங்கன்னு கேட்டார் சுவாமி நீ ஒரு நல்ல கிறிஸ்துவனா இருந்த அவ்வளவுதான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு பகவான எங்கே இருந்து கொண்டு பகவானிய சமுதாகம் ஞானத்துக்கு மத்திய தரிசனம் பண்ண போது அன்னைக்கு கிறிஸ்துமஸ் சாக்லேட் கொடுத்து அவதார தினம் ஒரு பிரெஞ்சு பெனிடி கிறிஸ்டியன் சன்னியாசி அபிஷித்தானந்தா சுவாமி அத்வித ஞானம் பெற்று இவரே என் குரு தீர்மானமா புஸ்தகம் வருவா சுவாமி சங்குமார்க்கு லுங்கி ஓனர் போய் மகாபரிவால தரிசனம் பண்ணு ஒரு லீல உண்டு எத்தனை தொழுக பண்றேன்னு கேட்டு இத விட ஒரு தொழுக கூட பண்ணிட்டு இருந்தார் அதை மாதிரி பண்ணுங்க இதை பத்தி சொல்லிருக்கு யாரையும் அவா மதத்தில் அவ மார்க்கத்தில் விட்டுட்டு அதில் மேன்மை அடையும்படியா பண்ணுவான் மகான்கள் ஆனா இந்துக்கள் மதம் மாறக்கூடாதுங்கிறது தான் அவளுக்கு நம்ம பக்தி நெறி உண்டாகணும்னு சுவாமி ஆட்டையாம்பட்டியில கூட நால்வருடைய ஒரு சித்திரப்படம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கேன் நம்ம தேசத்துல உதிச்ச மகான்கள் அவளோட அமுத மொழிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதுக்கு பகவான் அவள் பறக்க வச்சான் அப்படி கள்ளக்குடியில் இருந்துட்டு ஜனங்கள்லாம் கொஞ்சம் உட்பூசல் இருந்திருக்க வாளுக்குள்ள வயல் விஷயங்களில் கொஞ்சம் அப்படி தகராறுலாம் இருந்திருக்கு பொருளாதார வசதி குறைச்சல் அதனால இந்த சத்சங்கத்தினால கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சரி பண்ண சுவாமி சொன்னார் கவலை வேண்டாம் இந்த ஊருக்கு பெரிய தொழிலதிபர் வருவார் உங்கள் நிலங்கள்லாம் கேட்பார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கோ நிலங்களை கொடுத்துடுங்கோ அரசாங்கமே அவரை முன்னிட்டு கொண்டு வந்து கேட்கும் தகராறு பண்ணாமல் கொடுத்துடுங்கோ பதிலுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு நிபந்தனை போட்டுடுங்கோன்னா அப்படித்தான் அந்த ஊருக்கு வந்தது கள்ளக்குடி டால்மியாபுரம் ஆனது அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இது நடக்கும்போது போயிட்டார் அதாவது ஒரு ஊர்ல சுபிக்ஷத்தை உண்டாகிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு இருப்பார் அவரோட வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் புதுச்சேரி பாண்டிச்சேரி பக்கம் சுவாமி சஞ்சாரம் உண்டு அந்த சந்தர்ப்பத்துல தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு நம்ம சுவாமியை தரிசிக்கிற பாக்கியமும் சுவாமி உபதேசம் கட்டுக்கிற பரம பாக்யமும் கிடைச்சது பாரதியார் கவிதைகள்ல குள்ளச்சாமி பாடல்னு உண்டு குருக்கள் ஸ்துதிங்கிறதுல தன்னோட சுயசரித்திரம் எழுதியிருக்கார் பாரதியார் அதுல வருது இது இது அப்படியே ஆட்டையாம்பட்டி ஆசிரமத்துல இதை கல்லுல பொறிச்சு போட்டிருப்பா சாமியை அப்படியே வர்ணிக்கிறாபல ரொம்ப அழகா இருக்கும் சுவாமி பண்ணின அனுகிரகம் எல்லாம் கொஞ்சோண்டு இதை படிச்சுட்டு நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடறேன் முழு பாடல் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஞானகுரு தேசிகனை போற்றுகின்றேன் நாடனைத்தும் தானாவான் நலிவிழாதான் மோனகுரு திருவருளால் பிறப்பு மாறி முற்றிலும் நாம் அமர நிலை சூழ்ந்து விட்டோம் தேனனைய பராசக்தி திறத்தை காட்டி சித்தின் இயல் காட்டி மன தெளிவு தந்தான் வானகத்தை இவ்வுலகில் இருந்து தீண்டும் வகை உணர்த்தி காத்த பிரான் பதங்கள் போற்றி இங்க இருந்து கொண்டே வானகத்தை தீண்டும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் வைகுண்டத்துக்கு போறதை பத்தி சிரமப்படாத வீட்டை வைகுண்டமா விஷயம் எல்லாம் ஒண்ணுதானே எப்போதும் குரு சரணம் நினைவாய் நெஞ்ச எம்பெருமான் சிதம்பர தேசிகன் தாழ் என்ன என்கிறார் ஆடக்கூடிய நடராஜரே ஞானானந்த நடராஜராக சிதம்பரத்துக்கும் சுவாமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு முதல் நாளே சொன்னேன் சிதம்பரம் நடராஜர் தரிசனம்னு கிளம்பின சதாசிவகிரி சுவாமிகள் தபோவனத்தை பார்த்துட்டு இவர் தான் நடராஜன் தீர்மானம் பண்ணிட்டுன்னு உபதேச குருவான திருவாணிகிரி சுவாமிகளுக்கு சிதம்பரம் போச்சொல்லி சிதம்பரத்துல தானே உபதேசம் பண்ணின லீலையும் உண்டு வேற ரூபத்துல சித்தம்பரம் அப்படிங்கிற அறிவாகிய பெருவெளி அதுதான் அர்த்தம் முப்பாழும் கடந்த பெருவெளியை கண்டான் முக்தி எனும் வானகத்தே பருதி ஆவான் தப்பாத சாந்த நிலை அழித்த கோமான் தவம் நிறைந்த மாங்கொட்டை சாமி தேவன் சுவாமிக்கும் மாமரத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு மாமரம் என்ன மாமர மா இலைகளுக்கு வேத மந்திரங்களே நாமாவளிகளை கிரகிக்கிற சக்தி உண்டு அதாவது பூர்ண கும்பத்துல மாவெல வைக்கிறோம் வீட்டு வாசல மாவள தோரணம் கட்டுறம் தெய்வீக சக்திகளை கிரகிக்கிற சக்தி உண்டு மாமரத்தடியிலேயே மாமர சோலையிலேயே மோன நிலை கொண்டமர்ந்து சுவாமி அங்குதான் இருக்கார் அது அஞ்சு மாமரம் இருக்கு தப்போ உனது பஞ்சாமர குப்பாய ஜானத்தால் மரணம் என்ற குளிர் நீக்கி என்னை காத்தான் சுப்பிரமணிய சுவாமியுடைய சுரூபம்ங்கிறார் தேசத்தார் இவன் பெயரை கொள்ளச்சாமி தேவர் என்று உரைப்பார் தெளிந்த ஞானி குள்ளமா இருக்கார் இல்லையோ ரூபா மகேஸ்வர புத்திர குள்ளச்சாமிங்கிறார் பாசத்தை அறுத்து விட்டான் பயத்தை சுட்டான் பாவனையால் பரவலுக்கு மேலே தொட்டான் என்ன வார்த்தை அந்த பாவனை எப்பவும் உயர்ந்த நிலையில இருக்கும் சுவாமியுடைய திருமுக மண்டலம் பார்த்தேனா அந்த கண்கள் எப்பவுமே அந்த ஞான இன்ப தொட்டுண்டே இருக்கும் போன நிலையிலே இருப்பார் பாவனையால் பரவலுக்கு மேலே தொட்டான் நாசத்தை அழித்து விட்டான் யமனை கொன்றான் என்ன வயசுன்னு ஒத்துருக்குன்னு தெரியாது ஞான ஞான கங்கை தலை முடிமேது ஏந்தி நின்றான் சுவாமி ஆட்டியாம்பட்டி சித்திரிங்க மடத்திலாம் இருக்கிறத இறங்கு கணத்துல குளிச்சுட்டு தலையில அப்படியே ஜலம் இருக்கும் இல்லையா அப்படி கங்காதரன் மாதிரி ஜட்டாதரனாக சுவாமி அப்படி ஜலையை முடிஞ்சுன்னு அப்படி வெளியில வருவாராம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜலம் பூரா கல கல கல கலக்கலான்னு கொட்டுமா பரமேஸ்வரனுக்கு ஜட்டையிலேருந்து கங்கை இருக்குமா பாக்கிறதுக்கு பாரதியாருக்கு தரிசனம் கொடுக்குறதா ஜட்டாதரியாதான் இருந்திருக்கார் ஞானகங்கை தலை முடிமீது ஏந்தி நின்றான் ஆசையனும் கொடிக்கொரு தாழ்மரமே போன்றான் ஆதி அவன் சுடர்பாதம் புகழ்கின்றேனே சொல்லி நம்ம மதநாள் சுனமே ஞாயிற்று சங்கிலியால் அளக்கலாமோ ஞான குரு நாம் வகுக்கலாமோ ஆயிரம் நூல் எழுதிடும் முடிவுராதான் ஐயன் பெருமையை நான் சுருங்க சொல்வேன் காய செய்து விட்டான் அவன் வாழ்நாளே கணக்கிட்டு வயதிருப்பார் யாரும் இல்லைங்கிறார் பூமி விநாயகன் குள்ளச்சாமிங்கிறார் விக்னேஸ்வர ரூபத்திலே இருக்கார்கிறார் ஒரு நாள் புதுச்சேரியில் நான் இருந்தேன் அங்கே தர்மராஜா தருவில் இருந்தேன் ராஜாராமையர்னு ஒருத்தர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் அவ அப்பா தமிழில் உபனிஷத்தை எழுதியிருக்கார் உபனிஷத்தை மொழிபெயர்த்திருக்கார் அதை திருத்தறதுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தா ப்ரூஃப் பார்க்கறதுக்கு நான் போனேன் இப்போ ஜனங்கள்லாம் இவரை பத்தி சொல்றா நிறைய என்ன குள்ளச்சாமி குள்ளச்சாமி அப்படின்னு ரொம்ப சொல்றா யாரெல்லாம் வச்சன கவிதைகளையும் எழுதியிருக்கார் ஞான ஒளியிலேயே பிரசுரமாயிருக்காது இது கவிதையா உள்ளது கட்டுரையாவும் எழுதிருக்கார் சின்ன குழந்தைகளும் பெண்களும் தான் அவரை ஞானின்னு புரிஞ்சுண்டாளாம் அதாவது கல்மஷம் இல்லாதவா புரிஞ்சுடா புருஷால சில பேர் தவிர பெரும்பாலும் அது ஒரு பைத்தியம் பா அழுக்க கட்டின்னு சுத்தின் இருக்கும் ஜடையோட இருக்கும் குளிக்கவே குளிக்காது குப்பையெல்லாம் தூக்கிண்டு அலையும் கிருக்கு நாய்களோட சுத்தும் அப்படி எல்லாம் எல்லாரும் குண்டல் பண்ணுவாங்க சின்ன குழந்தைகள்லாம் ஓடி போய் கட்டிக்குமா பொம்மை நாட்டிகள் பார்த்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணுவாள் அவாளுக்கு ஞானின்னு தெரிஞ்சிருக்கு இப்படி ரெண்டு விதமா சொல்றே அப்படின்னு விட்டு பாரதியாருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஒரு நாள் இவ வீட்டு வழியா போறார் இவர் உட்காண்டிருக்கார் வாசல்ல இப்படி நிமிர்ந்து அவர் பார்வை பார்த்துட்டு போயிட்டார் பார்த்தா கிருக்கு மாதிரி இருக்கார் அழுக்கொடையோட இருக்கார் கண்ணை ஜொலிக்கிறது ஞானியாத்தான் இருக்கணும் அப்படின்னு இவர் கிடுகு போனார் அவர் கேட்கிறார் அவர் அப்பனே தேசிகனே ஞானி என்பார் அவனியிலே சிலர் நின் பித்தன் என்பார் செப்புருநல் அட்டாங்க சேர்ந்தவன் என்று புகழ்வார் உண்மை சொல்வாய் உத்தமனே உண்மையை சொல்லிடுப்பா மேக்கப் போட்டு அலை ஊரை ஏமாத்துறனி யாருன்னு காட்டிடுவோம் ஒப்பனை இல்லாத காட்டுங்கிறார் யாது அவன் நீ நினைக்குள்ள திறமை என்ன யாது உணர்வாய் கந்தை சுற்றி திருவது என்ன தேவனை போல் விழிப்பதனே சிறியாரோடும் தெருவில நாய்களோடும் விளையாட்டையில் பித்தரை போல் அலைவதே பரமசிவன் போல் உருவம் படைத்தைத்தியம் தோன்றது தோன்றது அவரே பித்தன் ஆவலற்று நின்றதென்னே எதிலையுமே நாட்டம் இல்லாமல் அறிந்ததெல்லாம் ஆரியனை எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சுட்டார் இவர் சொன்னது ஒன்னும் பதிலே இல்லை அந்த கைய குட்ட அதை தாண்டி குதிச்சு விட்டார் சுவாமி தபோனத்தை இருக்கிறதே சுவாமி சர்வசாதாரணமா ஏறி நடப்பார் மா உடம்பிட்ட அதாவது வந்து ஜிக்கிறதுலம் ஜலத்தில் அந்த எனக்கு ஞானம் வந்து ரொம்ப அழகான இடம் இது வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுகர் போலே வாழ்தல் வேண்டும் பருதிரு கிணற்ற உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாள் பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எழுதுவதே ஞானம் என்றான் நானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டே என்கிற என்ன வார்த்தை என்ன சொன்னார் இவருக்கு என்ன புரிஞ்சதுக்கு அவரும் ஒரு ஞானிங்கிறதுனால இந்த சிவ முதல்ல அப்புறம் சூரியனு காமிச்சார் கனத்த காமிச்சார் பிம்பத்தை காமிச்சார் இந்த செவரு பிடிச்சா நிற்காது மண்ணு பிடிச்சா விழுந்துடும் ஆனால் இதை நன்னா குழைச்சி களிமண்ண செவ் போல பூசி காஞ்சுட்டா நிற்கும் அது மாதிரி இந்த சரீரம் நிற்காது இந்த சரீரத்தை பிராணாயாம பலத்தினால நீ நிற்க வைக்கலாம் வாசியை கும்பகத்தால் வலியை கட்டின அதாவது இசு போட்டுட்டா சுவாசின் ஆயிடும் இசு ஒற்றெழுத்து அதை நீக்கிட்டா வாசின்னு ஆகிடும் திருப்பினா சிவான் ஆயிடும் அதுதான் வாசி யோகம்னு பேர் வாசியை கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் உன்னோட பிராணாயாம பலத்தினால மூச்சை கண்டபடி விடாமல் பிராணசக்தியை வேஸ்ட் பண்ணாமல் நிற்காத மண்ணு சவரா நிற்கிறது போல உன் வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ளலாம் அப்புறம் தேசுடைய பருதி நிழல் கிணத்தின் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பான் அந்த சூரிய பிம்பம் எப்படி உள்ள தெரிகிறதோ தெரியணும்னா என்ன வேணும் முதல்ல ஜலம் வேணும் தண்ணி இல்லைன்னா பாழ்கணக்காக தெரியாது அதனால உள்ளுக்குள்ள அந்த அன்பு இருக்கணும் அதுதான் திரவிக்கிற தன்மை உள்ளது அது இருக்கணும் அப்புறம் என்னன்னா தண்ணி ஆடாமல் அப்படி நிற்கணும் அப்போ நிழல் தெரியும் அப்படி மனசு நிச்சலமாக இருக்கணும் சுத்தமாக அப்படி இருந்ததுன்னா தெரிவது போல உனக்குள்ளே சிவனை காண்பாய் ஆன்மீக விஷயங்களை நிறைய பேசுறதுல பிரயோஜனம் இல்லை வேணும் பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் இதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு மற்றொரு நாள் பழங்கந்தை அழுக்கு மூட்டை வளமுறவே காட்டியவன் முதுகின் மீது பழ உப்ப சத்த துணி அழுக்கு மூட்டை எல்லாத்தையும் போட்டுன்னு ஆனா இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி பேசல இன்னைக்கு ஞானின்னு தெரிஞ்சு விடுத்தவர் கற்றவர்கள் பணிந்து ஏத்தும் கமலப்பாத கருணை முனி சுமந்து கொண்டு என் எதிரே வந்தான் உடனே இவர் கேட்டாரா சற்று நகை புரிந்து அவன் பால் கேட்கலானே தம்பிரானே இன்னைக்கு மகான்னு தெரிஞ்சு குருநாதர் உபதேசம் இந்த தகைமை என்னே முற்றும் இது செய்கை என்றோ பைத்தியக்காரன் தானே இப்படி பண்ணுவான் இப்படியும் குப்பச்சத்தை எல்லாம் எடுத்துன்னு போறே சுவாமி ஏன் குப்பச்சத்தை எடுத்தாருங்க அதையும் நாம் அன்னைக்கே பார்த்தோம் ஊருக்கு பிரயோஜனம் இல்லாதத நான் எடுத்துக்கிறேன் ஊரும் நன்னா இருக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் பிரயோஜனமா ஆக்கிடுவேன் நமக்குதான் பொருந்தோம் இந்த தகைமை என்னே முற்றுவிதி பித்தருடைய செய்கை என்றோ மூட்டை சுமந்து சுமந்துடுவதே மொழிவாய் என்றேன் புன்னகை பூத்து ஆரியனும் புகழுகின்றான் சுவாமி அப்படி சிரிச்சுண்டே சொன்னாரா புறத்தே நான் சுமக்கின்றேன் அகத்தின் உள்ளே இன்னொரு பழங்குப்பை சுமக்கின்றாயினி நான் என்னமோ அழுக்கு மூட்டை தூக்குறேங்கிற உனக்குள்ள குப்பை இல்லையா அப்படிங்கிறாரா சாமி என்றுரைத்து விரைந்து அவனும் ஏகிவிட்டான் மன்னவனின் சொல் பொருளை நான் கண்டுகொண்டேன் என்ன சொன்னார நான் புரிஞ்சுன்னே மனத்தில் உள்ள பழம் பொய்கள் வளர்ப்பதாலே இன்னலுற்று மாந்தர் எல்லாம் மடிவார் வீணே தேவையில்லாத பொய் பேசிட்டு வேண்டாத விஷயங்கள் பேசிட்டு யாருக்கு லாபம் இதயத்தில் விடுதலையை இசைத்தல் வேண்டும்னர் பாரத தேசம் விடுதலை பெறணும் ஆர்வம் இவ்வாறுக்கெல்லாம் உண்டு தேசிய கவி அதே சாமி சொல்வார் பிணி கூண்டுலேருந்து ஆத்மாவை விடுவிப்போம் அதுதான் விடுதலை என்பர் சுவாமி சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்போதும் கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் போனதை நினைச்சு என்ன பிரயோஜனம் சுவாமி சொல்வாராம் சென்றதை எண்ணி வருந்த வருவதை எண்ணி கவலை கொள்ள நடப்பது நாராயணன் செயல் என்று சொல்வாராம் அதான் நம்ம காட்ட இல்லையா சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெஞ்சில் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடு இன்புற்று இருந்து வாழ்வீர் அப்படின்னு சொல்றார் பகவானோட குழந்தையானி இருந்துடும் ஆனந்தமாயிர கவலையே படாத உனக்கு ஒரு துக்கம் வராது அப்பர் சுவாமிகள் சொன்னது போல இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஒரு கவலை வராது ஒரு பிறந்த குழந்தை கவலைப்படுறதோ ஏன்னா அது கவலை என்னத்துக்கு அது கவலை தெரியாது பிறந்த உடனேயே அம்மா இருக்கா பாத்துக்கிறது இல்லையா அம்மா காப்பாற்ற போறேன் அதுக்கு என்ன கவலை மதுமுனீஸ்வரர் பாட்டு என் வயதுக்குள்ள நான் இருந்தபோதே ராமா நீ தானே காப்பாத்தின வெளியில வந்தபோது எனக்கு குடிக்கிறதுக்கு அம்மாவோட ஸ்தானத்தில் பால் கொடுத்தியே இப்படிப்பட்ட நீ இருக்கும் போது பத்தி நான் நினைக்கலாமா ே மது பஞ்சகி பஞ்சி பிரணராமா ஜரி அம்மா வயிற போது வெளியில வந்த உடனே சின்ன குழந்தையா இருக்கேன் அம்மாவோட ரத்தத்தை பாலாக்கி எனக்கு ராமா வெளில வந்துட்டு யாரையோங்க ஐசே அசத்தாயா போட்டாஜி போட்டா நான் வயறு என் வயத்த பத்தி கவலைப்படுறதுக்கு நீ இருக்கும் போது பத்தி நான் கவலைப்படலாமா ராமா காங்கரு சிந்தா ஜான ராமா இந்த நிலையைதான் உபதயாண்டார் குருநாதன் கள்ளக்குடியிலும் அமிர்த உடையார்னு ஒருத்தர் அவர் ரொம்ப தெய்வீக ஈடுபாடு உள்ளவர் சுவாமியை பத்தி அப்ப தெரியறதுக்கு முன்னாடி ஒரு காலம் அவர் தன்னோட வீட்டு திண்ணல உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கார் ஒரு நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கார் அது ஒரு வரி விட்டுட்டார் அவசரத்துல ஆடுறம் கட்டிதான் ஊற விட்டே போயிட்டார் நீயே இருந்து எனக்கு அந்த இடம் வேண்டாம் ரொம்ப இளிமை ஒரு சித்தலிங்க மனம் புகைப்படம் ஒண்ணு பார்க்கலாம் நீங்க அப்படி மரத்தடியில உட்காந்துருப்பார் தாயினும் சால அந்த கருணையை பார்க்கலாம் கையில இந்த இடத்துல வஸ்திரம் கிழிஞ்சிருக்கும் சுவாமிக்கு ஆட்டையாம்பட்டி வாஸ்தவியா லோக அனுகிரகாரகான்னு ஞானானந்த சாஸ்திர நாம சொல்றது என்னத்துக்கு ஊர் விட்டு ஊரா போயிட்டு இருக்கணும் ஒரு இடத்துல மரியாதை கொடுத்தா நிம்மதியா இங்கேயே ஓட்டிப்பிடலாமே தான் நமக்கு தோணும் அவர் கிருப்பை பண்ண வந்தவர் அதுக்காக ஊர் ஊராக போகிறார் ஆட்டையாம்பட்டி எப்படி இருந்ததுன்னா இட் வாஸ் அ ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொல்லப்படாது இட் வாஸ் அ நொட்டோரியஸ் பிளேஸ் ஆ அத்தான பயங்கரமா அந்த ஊருக்காரரே ஒருத்தர் சொன்னார் அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் வேலைக்கு எல்லாம் போனால் ஊர் என்னப்பா ஆட்டையாம்பாட்டியை தயவு பண்ணி இன்னைக்கு போயிட்டு வாங்கப்பாளாம் வேலையை கொடுக்க மாட்டாலாம் அவ்வளவு கெட்ட பேர் ஆ ஊருக்கு கெட்ட பேர் வெளியில ஒரு மனுஷனுக்கு ஊரில் கெட்ட பேர் இருக்கலாம் ஊருக்கே கெட்ட பேர் இருந்தால் என்ன அந்த மாதிரியான ஊரில் வந்து சுவாமி இருந்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் அமைதியை கொடுத்து தன்னோட சாநித்தியத்தினால அவளுக்குலாம் நல்ல விஷயங்களை போதனை பண்ணி எங்க ஆடு எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு பட்டின்னு சொல்வாள் இல்லையா அப்படி இருக்கும் அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாறை அந்த பாறையில் ஏகாந்தமாக சுவாமி நிஷ்டையில் இருப்பார் நேரம் வந்து போதனை பண்ணி தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு இல்லை நிஷ்டினால அனுகிரகம் பண்ணலாம் விவேகானந்த சுவாமி சரித்திரத்தில் பவாஹாரி பாபான்னு ஒருத்தரை போய் தரிசனம் பண்ணினார் அவர் ஒரு பரிவுராஜகரா சுத்தின்ட்டு பரமாம்சர் சித்தியானதுக்கு அப்புறம் அப்போ மாதிரி ஒரு ஊர்ல அவர் இருக்கும்போது சொன்னா பவாஹாரி பாபான்னு ஒருத்தருக்கார் அதாவது காற்றையே உணவாக ஒழுங்குறவர் பவாஹாரி பாபா பூமி கட்டில்தான் இருப்பார் எப்பவாவது வெளியில வருவார் அவர் எல்லாரும் தரிசனம் பண்ணுவா போய் யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டார் விவேகானந்தரும் பல நாள் ஒரு நாள் பார்த்துட்டார் இப்படி யாருக்கும் எதுவும் சொல்லாமல் பேசாமல் இங்குபாடு உள்ளுக்குள்ளேயே இருக்கல நாலு பேருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணினா தானே நல்லது உங்களால் அந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் ஏதோ மரத்தை நடுறேன் குளத்தை வெட்டுறேன்னு வேலை பண்றது சமூக சேவை இல்லைப்பா இருக்கிற இடத்துலேருந்து லோகக்ஷேமத்துக்காக எங்களை ஒடுக்கின்னு நாங்கள் பண்ற பிரார்த்தனையும் உலகத்துக்கு நல்லது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா இந்த தேசத்துல நிறைய பண்ற சேவை வெளியில தெரியவே தெரியாது இல்லை மகான்கள் அப்படின்னா சேவை பண்ணிட்டு இருக்கா லோகக்ஷேமத்துக்கு தான் தபசு பண்றா அப்படி சுவாமி ஆட்டையாம்பட்டியில அந்த பட்டி ஆடு அடைக்கிற இடத்துக்கிட்டக்கே அந்த இடத்துல பாறாங்கள் உக்காண்டு தபாஸ் பண்ணுவார் அப்புறம் ஜனங்கள்கிட்ட அப்படியே பேசி பேசி அவருடைய சுரூப ஆக்கர்ஷனம் அப்படியே பார்த்தா எல்லாரும் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுவா சுவாமிட்ட பேசுவா எந்த நிபந்தனையும் கிடையாது எந்த பேதமும் கிடையாது எல்லாட்டையும் அரவணைச்சுண்டு ஒரு தாயன்புன்னா காட்டினார் சுவாமி இன்னார்தான் என்னை வந்து பார்க்கணும் இன்னார்தான் என்கிட்ட பேசணும் இத்தனை அடி தள்ளி நிற்கணும் இத்தனை காணிக்க கொடுக்கணும் ஒரு நிபந்தனை கிடையாது சாமிகிட்டே கேட்டாலாம் ஒரு ஒரு இடங்களில் நாங்கள் நிறைய நிபந்தனைகள்லாம் பார்க்கிறோம் இங்க சுவாமி இப்படி எளியவரா இருக்கல எல்லாரும் வந்து சகஜமா உங்கள்ட்ட பழகிறாள் அப்படின்னு ஒன்னு ஆமா குளங்குட்டைக்கெல்லாம் கரை உண்டு சமுத்திரத்துக்கு கரை கிடையாதுன்னாராம் அவாவா இருக்கிற நிலையில அவாளுக்கு என்ன சம்பிரதாயமோ அதை கடைபிடிக்கிறா சுவாமி வந்து கிருப்ப பண்றதுக்குன்னே வந்தவர் நிபந்தனையே கிடையாதுங்க யார் வேணாலும் போய் அவரை பயன்படுத்தி அதுவும் அது பார்க்கடலு யாரு போய் எவ்வளவு ஜலம் எடுத்துக்கிறாலும் அவளுக்கு நல்லது ஒரு பக்தர் சொன்னார் அதுக்கு ஒரு பாரபட்சம் கிடையாதுப்பா எல்லாருக்கும் அன்பை கொடுக்கும் அது ஒரு பார்க்கடல் எங்கிட்ட பேசிட்டே இருக்கிறது ஒரு பக்தர் இப்படி நடந்து போறார் இவர் சொன்னார் நான் லோட்டால மொண்டுண்டேன் போறார் அவர் குடத்துல மொண்டுண்டார் அதான் வித்தியாசம் மொண்டுக்கிறவா பாத்திரத்துல வித்தியாசமே தவிர சுவாமி கிடையாது அங்கே நால்வருடைய ஒரு துருவம் சுவாமி நிறைய ஸ்லோகங்கள் எளிமையாக உள்ள பல விஷயங்களை அவளுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஜனங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி அங்கே ஆட்டியாம்பட்டி போனபோது ஒருத்தர் சொன்னார் தினம் சாயந்தரம் ஆயிடுத்துன்னா கையில் ஒரு இருட்டினதுக்கப்புறம் சாயந்தரம் சந்தியா கால ஜப்பமெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு லாந்தர் விளக்க கையில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு விடுவிடா பிக்ஷைக்கு போவார்னு அழுதுட்டோம் நாங்கள் நான் அன்னதான பிரபு அவரை நினைச்சவா வீட்டிலயே கஷ்டம் கிடையாது ஆனால் ஒரு பற்ற சந்யாசி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தார் தனியா அந்த கூடத்தை குடிசையை போட்டுன்னு அப்படி படுத்துட்டு எந்த நேரத்தில் யார் வேணாலும் போலாம் அத்தனை பேருக்கும் ஒரு அமுத வாக்கு சொல்லுவார் அவர் இந்த ஊர்ல இருந்து இந்த ஊரை திருத்தி மேமப்படுத்தினார்னு சொன்னார் இன்னைக்கும் ஆட்டையாம்பட்டியில குருநாதனுடைய ஆசிரமம் இருக்கு ஜனங்கள் எல்லாம் சத் சங்கத்தில் அந்த இடத்த ஆர்ஜிதம் பண்ணும்படியாக ஏற்பாடு பண்ணி ஞானானந்த ஆசிரமமாக கட்டி அவர் தியானம் பண்ணின இடத்தையே உள்ளுக்குள்ளே அடக்கினாப்பில் அவர் அரை மாறி பண்ணி மேலே ஒரு சின்ன சன்னதி பண்ணி அந்த சன்னதியில் கண்ணாடியில் எழுதுகிற கிளாஸ் பெயிண்டிங் நால்வருடைய சித்திரப்படம் வச்சு ஒரு விக்னேஸ்வரர் ஒரு வேல் எல்லாம் சாமியே அங்கே ஆரம்பத்தில் சாமி வச்சிருந்து தேச விடுதலைக்கு பாடுபடுறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழி அமைச்சு ஜட்டாதாரியா தான் இறங்க கணத்துல குளிச்சுட்டு அப்படி வெளியில வந்தார்னா இந்த ஜட கீழே பெறப்படாதுன்னு இந்த ஊர் பசங்கள்லாம் ஆளுக்கு ஒரு நாலு நாள் ஜடையா பின்னாடி எடுத்து பின்னாடியே வருவாள் அப்புறம் ஒரு மரத்தடியில வந்து அந்த ஜடையெல்லாம் எடுத்து மரத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சு துணி உணர்ச்சா மேல சுத்தி விபூதினாத்து அனுகிரகங்கள் லீலைகள் தபோவனத்துக்கு வந்ததுக்கு புகழ் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது தபோவன சுவாமிகளும் சித்தலிங்க மடத்துல ஒரு சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த அருணன் சொல்வாள் வானம் சிவக்கிறதுபாலே அது வந்து சித்தலிங்க மடத்துல ஏற்கும் போது ஏற்பட்டது சித்தலிங்க மடங்கு வியாகரபாதேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய இடம் சுவாமி சொல்வாராம் சித்தர்கள்லாம் அங்கே தங்கி இன்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா பூமி ஒரு சித்தரே தபசில் லிங்கம் அது சித்தலிங்கம் ஆயிடுத்து அது மேல புதரெல்லாம் மூடி போயிடுது அந்த வேட்டைக்கு வந்த ஒரு ராஜா அவனுடைய குதிரையுடைய இது எடறி அங்கே ரத்தம் வந்து என்னன்னு பார்த்தால் அதுக்குள்ள லிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் கோவிலாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சுவாமியே சொல்லியிருக்கார் அந்த ஊருக்கு சுவாமி வந்து அங்கு ஒரு தெலுங்கு பிராமண குடும்பம் இருக்கு அவாத்து வாசல்ல சுவாமி நின்றுட்டு இருக்கிறத அவன் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை சுவாமியோட ஜட்டாதாரியான்னு ரூபத்தை பார்த்து வீரு கத்தினு உள்ளவ எடுத்தான் அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கிற பரிவாளெல்லாம் வந்து பார்த்து யாரோ சாதுன்னு தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமியே அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையா குருநாதருக்கு பிக்ச பண்ணி வைக்கிற பாக்கியம் கிடைச்சது பிற்பாடு ஜனங்கள்லாம் நிறைய அவருடைய புகழ் தெரிஞ்சுன்னு வர ஆரம்பிச்சா ஆரம்பத்துல வைத்திய சுவாமின்னு தான் அவர் வந்து ஜனங்களுக்கு உடம்பு சரியில்லை சாமியார பாரு ஏதாவது மறந்து கொடுப்பார் அப்படின்னா சுவாமிக்கு ரசவாதம் தெரியும் சித்த வைத்தியம் தெரியும் ஜோசியம் தெரியும் சிற்பக்கலை தெரியும் சமையல் தெரியும் எனக்கு தெரியாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அவர் சர்வஜி மூர்த்தி இல்லையா எல்லாம் அறிந்தவர் அதனால சித்த வைத்தியராக தான் ஜனங்கள் பதில் நினைச்சுட்டு இருந்தா அப்புறம் காலம் போக போக சுவாமியோட மகிமைகள் தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்கும் ஏன்னா உலகம் யாரெல்லாம் மதிக்கிறதோ அந்த மாதிரி உள்ளவாள்லாம் இங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ண ஆரம்பித்தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணினார் உலகம் மகான்கள் சித்தர்கள்னு கொண்டாடக்கூடியவா வந்து சுவாமியை பார்க்கறா அப்படின்ன உடனே ஜனங்கள் ஓ நம்ம வைத்தியர் சுவாமி ஜோல்னா பை சுவாமி வாழலாம் ஜோல்னா பை போட்டுருப்பாராம் எங்கே போறார் எங்கே வரார் ஒன்றுமே தெரியாது யாருக்கு எது பண்ணுன்னாலும் ஏதோ ஒரு மருந்து கொடுப்பார் உடனே சரியா போயிடும் அது மருந்துனால தான் சரியா போறதா அவர் கிருப்பையினால சரியா போறதான்னு அனுபவிச்ச வாழ்க்குன்னா தெரியும் இந்த சித்தலிங்க மடத்துல தான் அவரோட பிரசித்தமான ஒரு லீல சுவாமியுடைய ஞானானந்த அஷ்டகத்திலேயே வருது தாபார்ந்திரிர்லிங்கு சத்தியம் வந்தே ஜகத்கு வருண பகவான் மழை பொழிய வைக்கிறார் அவருக்கு ஆக்னி பண்றது ஆணையிடுவது தேவேந்திரன் தேவேந்திரன் கற்பதா மழை பொழியும் அப்படின்னு சொல்றதுண்டு சுவாமி அந்த ஊர்ல மழை பொழிய வச்சாருங்கிற லீல அந்த ஸ்லோகத்துல அந்த அந்த லீலையை குறிப்பிடுறது சின்ன வயசுல மங்களாபுரியிலிருந்து கிளம்பி போனார் ஊர்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது விளை வறண்டு போயிருக்கு பெண்ண நதியில ஜலம் இல்ல எல்லா விட்டு கணர்லாம் வத்தி போயிருக்கு ஏரி குளங்கள்லாம் ஒண்ணும் இல்ல சித்தலிங்க மடத்துல சுவாமி எங்க தங்கியிருக்காரோ அந்த மடத்துக்கு வாசல இருக்கிற கணத்துல மட்டும் ஜலம் இருக்கு ஜனங்கள்லாம் சுவாமி பிரார்த்தனை பண்றா மழை பொழியில நிலமெல்லாம் வறண்டு கிடக்கு இவா ஹிருதயமும் வறண்டு கிடக்கு எல்லாரும் மனசுலயும் வேதனை சாமிகிட்ட சொன்ன உடனே சுவாமி சொன்னாராம் அப்படியா இந்த கணத்துல இருக்கிற ஜலத்தை வத்த அடிச்சு மேல விடுவோம் அப்படின்னு உட்கார்ந்து பலகையை போட்டு ஜனங்கள்லாம் வரிசையா நின்னுண்டு ஒத்துத்தரா முறை போட்டு சுவாமிக்கு ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுறா சாதாரண மழை பொழியிலேனாலே விக்னேஸ்வரருக்கு பரமேஸ்வரனுக்குலாம் அபிஷேகம் பண்ணுற வழக்கம் உண்டு ஒரு கட்டம் கட்டி உள்ளுக்குள்ள சுவாமியை ஜலத்தில் வச்சுருவா சில ஊர்லெல்லாம் பகவான் அப்படி குடரு குடிர இருந்தார்னா மழை கொட்டுங்கிற மாதிரி இங்கே சாட்சாத்து பிரத்யாட்ச பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கார் அவருக்கு ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கா ஜனங்கள் கணத்துல ஜலம் குறைய குறைய குறைய ஆகாசத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருத்த கொட்டோ கொட்டுன்னு கொட்டித்தான் மழை ஊர்ல இருக்கிற அத்தனை நீர்நிலைகளும் ரொம்ப அளவுக்கு சுவாமி சொன்னாராம் கங்கையை இந்த கணத்திலேயே இருக்க வச்சுடுவோம்னாராம் ஸ்ரீதரையாவால் திருவிச்சன மம கூப்பை ஸ்திரா பவன் கங்கை இருக்கிறா பண்ணிட்டார் இன்னைக்கும் அந்த கணத்து ஜலம் கங்கை அப்படி சித்தரிங்க மடத்துல பகவான் கங்காதரனாக அப்படி ஒரு லீல பண்ணினார் அந்த சித்தரிங்க மடத்திலேயே நிறைய பேர் சுவாமிக்கு கங்கிரி பண்ணுவாடலாம் கூட அவ நமக்கு நிறைய சொல்லியிருக்கா ஒருத்தர் சொன்னார் குற்றவல் பண்ணிட்டு இருந்தார் சுவாமிக்கு ஒரு நாள் சுவாமி வந்து உள்ளே வந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டு வருவோம் வீட்டில் காத்துட்டுருக்கா கல்யாண பயிற்சி பேசுறதுக்கு வந்திருக்கா அப்படின்னாரான் அப்படியா சாமின்னு இவர் இங்கே எங்கேயோ உட்காண்டிருக்கார் அவ ஊர் எங்கேயோ இருக்கு சரின்னார் சுவாமி குனிஞ்சுக்கூட ஒரு கல் இருந்தது அந்த கல் எடுத்து கையில் கொடுத்தாரான் பிரசாதம்னாரான் சாமி எது கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான் வாங்கின்டார் பிரித்து பார்த்தா அந்த கல்லில் தங்க கட்டியிருக்கு இது திருமங்கலத்துக்கு வச்சு போகணும் திருவான்மூர்ல பாம்பன் சுவாமிகள் ஆசிரமத்தில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா நிஜமாவே கல்யாணம் இருந்தாங்க எதிர்க்க இருக்கிற பள்ளிக்கூடம் சித்தரங்கூடத்துல இன்னைக்கும் இருக்கு நிறைய பசங்க படிக்க வருவா அதுல ஒரு ஏழை பிள்ளைத்தார் சுந்தர் ராமன் பேரு அவர் வந்து சுவாமிய நமஸ்காரம் பண்ணினார் சுவாமி சொன்னார் நல்ல வசதியா இருந்த குடும்பம் இன்னைக்கு சிரமப்படுறது ரொம்ப காமக்கோட்டி பெரியவாளை பிடிச்சுப்போம் குடும்பம் முன்னுக்கு வந்துடும் அப்புறம் இந்த விஷயத்த இந்த பையன் அம்மா பாட்ட சொல்ல அவ எல்லாருமா போயி சொத்தெல்லாம் இழந்த நிலையில இருக்கா பெரிவாட்ட போய் சித்தலிங்கம் மடத்த இருக்கிற ஞானானந்த சுவாமிகள் சொன்னாருன்னு சொல்ல அவ அப்பாக்கு மடத்திலயே சமைக்கிற வேலை கொடுத்து அந்த பையனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி சௌக்கியமா ஆக்கினார் பெரியவாங்கிறது ஒரு தனி லீல ஐ லிவ் வித் காடுன்னு ஒரு புத்தகம் வைத்திருக்கிறவர் சுந்தரராமையர் அதுல சத்குருநாதரோட கிருப்பையினால நான் பெரியவாலை தரிசனம் பண்ணி என் வாழ்க்கையில எனக்காக பெரியவா நாலு பேருட அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் நீ கொஞ்சம் உபகாரம் பண்ணுவியான்னு கேட்டாரன் பிரிவா வேண்டாம் நாலு பேர் பிச்சை எடுத்து உனக்கு படிப்புக்கு ஏற்பாடு பண்ணேன்னு வெக்கமா இருக்கோ நீ எடுக்கலையே நான் தானே உனக்காக எடுக்கிறேன் உனக்கு என்ன ரோஷன் தனி சரித்திரம் அது அதே மாதிரி இன்னைக்கும் காமக்கோட்டி மடத்தில் அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு வயசான சுவாமிகள் இருக்கார் தம்முடு சுவாமிகள் கூப்பிடுவார் அவர் தன்னுடைய பால்யத்தில் அப்பா அம்மாவோட தபவனம் போன போது சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினார் இந்த பையனை மட்டும் தனியா கூப்பிட்டு ரெண்டு திருவடியும் தலையில் வச்சு அனுகிரகம் பண்ணினாரான் அவர் சொல்றாரா அந்த கிருப்பையினாலதான் மகா பிரிவா கையால் சன்னியாசம் இன்னைக்கு இருக்கார் யார் யாருக்கு யார் யார்கிட்ட வந்து அனுகரம் கிடைக்கணும்னு சுவாமிக்கு தெரியும் அந்த இடத்துல அவளை செலுத்திடுவார் பாப்பா ராமதாஸ் சுவாமிகள்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொண்டு அரவிந்தரோட புஸ்தகங்கள் படிச்சு அதனால வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்து ரமண பகவானுடைய நயன தீட்சக்கு பாத்திரமாகி ராமதாஸ் சுவாமியிட்ட உபதேச மந்திரமும் பெற்ற யோகிராம் சூரத் குமார் சுவாமி சித்தலிங்க மடத்தில்தான் சுவாமியை பார்த்தார் அப்படிங்க முதல் தரிசனம் அங்க தான் சுவாமிக்கும் அவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பாந்தவியம் உண்டு பின்னாடி ஒரு பக்தருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது யோகிராம் சுவரத் குமார்னு போட்டு கிரேட் லவ்வர் ஆஃப் சுவாமி ஞானானந்தான்னு எழுதி கொடுத்தார் அவர் நீங்கள் நாம் சொல்லக்கூடிய ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தாங்கிற மந்திரம் தாரக மந்திரம் அவர் தான் நமக்கு ரிஷி அனுகிரகம் பண்ணுறது மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணினார் அதை அது யாரும் இல்லாமல் சொல்கிறாலோ வீட்டில் எதுக்குமே ஒரு குறைச்சலும் இருக்காது அப்படி ஒரு மகா அவர் அனுகிரகம் பண்ணினார் தபோவனத்தில் இருக்கிறத ஒரு ரெண்டு பேரும் குழந்த மாதிரி விளையாடிப்பா அகஸ்தியர் பாட்டில் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளைய மனத்தினரம் அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவாய்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாரா சுவாமி நம்ம ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் விளையாடலாமா எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்க ஒன் டூ த்ரீ அப்படி இவரு ஓட அவரு ஓட சுவாமி ஜெயிச்சுட்டார் அல்லது சுவாமி முன்னாடி விட்டுட்டார் எப்படி வேணா சொல்லலாம் ப்ப குலுங்க குலுங்க குலுங்க சிரிக்கிறாரா சுவாமி அவரை பார்த்து இவரு சிரிக்கிறாரா இந்த காட்சியை பார்த்துட்டு பக்தா எழுதியிருக்கா என்ன பாக்யசாலி இப்ப யாரோ ஒரு பண மரத்து விசிறிய சுவாமிகிட்ட கொடுக்குறா நல்ல வாசனை ஊதுவத்தி கொடுக்கறா ஊதுவத்தி ஏத்தின்னு வர சொன்னாரா ஏத்தின்னு வரச்சன அந்த ஊதுவத்தி இன்னொன்னு நம்ம குருநாதர் கொடுத்தது ஒரு யோக தண்டம் கொடுக்கிறாப்புல அந்த விசிறியை கொடுத்துட்டார் அந்த விசிறினால அவரும் உலகம் எல்லாம் இன்னைக்கு ராமநாமம் பருவம் படி பண்ணிண்டே இருக்கார் கிருஷ்ண பிரேமி அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மத முதல்ல சித்தலிங்க மடத்துல தான் சுவாமியை தரிசனம் பண்ணினார் நமஸ்தே வியாகரபாதாய நமஸ்தே நீலோச்சனே நமஸ்தே சர்வ சித்தாய ஸ்ரீ ஞானானந்தாய தே நமகானு ஞானானந்த பஞ்சகம் அஞ்சு ஸ்லோகம் வரும் அது முதல் ஸ்லோகம் இது வியாகரபாத மகரிஷி பூஜை பண்ணின சிவன் சொல்லப்படுறது உள்ள இருக்கிற சுவாமி வியாகரபாதேஸ்வரர் இந்த வியாகரபாதரை நாங்க பார்த்ததில்லை உங்களை பார்த்தா ஜட்டாதாரியா வியாகரபாதர் மாதிரியே இருக்க பரமேஸ்வரன் நீல லோச்சனன்னு சொல்றா நீளமா இருக்கும் திருவிழின்னு சொல்றா அப்படி சுவாமியோட திருவிழியும் தபத்திலேயே மூழ்கி இருந்ததுனால அப்படி ஒரு நீளம் பாரிச்சு அந்த கண்களில் ஒரு குழுமை இருக்குமா சிஷிர நயனானு கண்ணுல ஒரு குழுமை இருக்குமா நமஸ்தே நீலோச்சனே நமஸ்தே சர்வசித்தாய ஸ்ரீ ஞானானந்தாய தே நமஹா அப்படின்னு கிருஷ்ண பிரேமி அண்ணா அங்க சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த ஞானானந்த பஞ்சகத்தை எழுதி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணினார் அங்கே பரநூர்ல போய் இருக்கும்படியா கிருஷ்ண பிரேமி அண்ணாவை சுவாமியே நியமிச்சார் செங்கன்னூர்ல அவர் பிறந்தார் சண்டேஸ்வரன் நாயனார் அவதாரம் மண்ணின ஊர் அங்கேயே பெரிய வாச்சான் பிள்ளைன்னு வைஷ்ணவாள் பெரிய மகான் அவர் அவதாரம் மண்ணின ஊர் அதுதான் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுக்கும் ஜென்மஸ்தானம் அங்கு பிறந்தவரை பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி ரகோத்தம சுவாமிகளோட பிருந்தாவனத்தில் யோகா அபியாசம் பண்ணிட்டு இருந்து நிஷ்டால இருந்தவர் சித்தலிங்க மனத்தில் அடிக்கடி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவாரா நான் பக்தர்களோட போவேன் சுவாமி எங்களோட திவ்விநாமத்துல மாதிரி குதிப்பாருங்கிற என்ன பாக்கியம் பண்ணிருக்கா ராமஜி சொல்வார் திவ்யநாமத்துல இந்த கஜானனா பாகி பார்வதி பாலாகன் गजाना पागी पार्वती बालागे गे गजाना पागी पार्वती बाला हमारे आकुता सम्बज हमारे आकुदा संबुम बजे ओहो கடைசியில் பாடுவா அது பாகவதேங்க இந்த இடம் இது சுவாமி எல்லாருக்கும் திவிநாமத ஆரம்பத்தில் சந்தனம் எல்லாம் பூசி அவரே மாலை போடுவாரான் பிரேம ஆலிங்கன வார்த்தை அங்கே இருக்கிற பாகவதாம் கட்டிப்பாராம் பக்தாள் மேல பகவானுக்கு தான் என்ன ஒரு வாத்தல்யம் அந்த அந்த பாக்கியத்துக்கு பாத்திரமானவா என்னென்ன புண்ணியம் பண்ணினாலோ தெரியாது அண்ணாவே ஒருத்தனம் பிரவச்சனத்தில் சொன்னார் எப்பேர்பட்ட பெரிய மனுஷன் வந்தாலும் சுவாமி ஓய்வுக்கு போயிட்டார்னா தரிசனம் கிடையாது ஆனால் பாகவதாள் வந்துவிட்டா சுவாமி அவளை பஜனை சொல்லி தானும் அவளோட இருந்து ஆனந்திப்பார் அப்படிங்கிற ீர்த்தனத்துக்கும் பண்றவாடுக்கும் சாமி அத்தனை பிராத்தியம் கொடுத்தாரு இன்னைக்கு நாம சங்கீர்த்தன் நடக்கிற இடத்துல குருநாதரோட புகழ் பாடப்படுறது எடப்பாடியில ஆறுமுக பத்தர்னு ஒருத்தர் இருந்தார் பத்தர்னு சொன்னா அவ அந்த பொற்கா பண்டறி ஒருத்தர் நரஹரிசோனார் இருந்த மாதிரி இவர் ஒரு ஆறுமுக பத்தர் இவர் பரம பக்தரும் கூட பக்தர் மட்டுமல்ல பக்தரும் கூட அவர் நல்ல வேதாந்த ஞானம் உள்ளவர் அவருடைய கிரகத்துக்கே குருநாதர் விஜயம் பண்ணி அவரோட ஏற்றுண்டு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்துருக்கார் ரொம்ப ஒஸ்தியானது அதுதான் யானை என்ப வழிங்கிற பேரில் புஸ்தகமாக வந்தது முதல்ல உள்ளது அவருக்கு சுவாமி பண்ணின அனுகிரகம் அதுக்கப்புறம் சுவாமி சித்தியானதுக்கப்புறம் பல பக்தர்களுக்கு அவர் எழுதின கடிதங்கள் பல சந்தர்ப்பங்களில் ஒத்தத்திற்கு அவர் பண்ணின உபதேசங்கள் ஒரு ஒரு ஊரில் அவர் பண்ணின பிரவச்சனங்களில் டேப்பாக எடுத்தது இது கலந்து ஒரு புத்தமா போ கிடைக்கிறது அனுபந்தத்தரித்திரமும் உண்டு ஸ்வயம் பிரகாசன் ஞானம் வணங்கும் ஞானானந்தாய் உலகளா உணரும் உண்மை அறிவாய் அறம் பொருள் இன்பம் அழியா வீடன திறம்பட காட்டிய செம்மை நறியின தன்னை அறிவித்து தத்பரமாக்கி தற்பி என் உள்ளத்திருந்த ஏகநாயகள் சிந்தையுள் புகுந்த செழுஞ்சுடர் ஜோதி எல்லைக்கு அடங்கா ஏக பெருவழி தில்லையில் கண்டு தினமும் கழித்தவன் இரவா மனத்தை இறக்க உணர்த்தி பிறவா நெறிதரும் நண்ணிய பெருந்தகை கடந்த பேரறிவாளி மூலாதார முதலாய் உள்ள மூர்த்தி ரூபத்தை மேல் ஆராதாரமும் ஆதாரமும் வெறுவெளி கண்ட வித்தகன் மண்டல மூன்றிலும் மன்னிய உருவிலும் கண்டவை அனைத்திலும் கடவுளாய் நின்றோன் சோகம் பாவனை சுத்தமாய் செய்ய ஆகம நூல் கொண்டு அன்போடு உணர்த்தி சங்கரன் காட்டிய சனகாதி நால்வர்க்கு இங்கிதமாய் எடுத்து உரைத்த சின்முத்திரையை வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் தேக்கிரந்த எல்லாமாய் அல்லவுமாயிருந்து திரையிலா கடல் போல சலனம் தீர்த்து உடல் மறந்து இன்ப நிலை காட்டி ஓர் மொழியாலே உண்மை உணர்த்தி திரு உணர்வாளன் மருளிலன் எண்ணிய எண்ணம் எல்லாம் தெரிந்து எனக்கு தன் அருள் செய்த ஞானானந்த தற்பரன் ஒரு மொழி ஒரு மொழி பகர்ந்த உதவியால் அவன் தன் இருபதம் முப்போதும் இரஞ்சி வாய்த்துவனே எப்படி அனுபவிச்சிருந்தா பாட்டு எழுதி அது அவருக்கு அந்த நிலையில தான் பதில் சொல்லணும் நமக்கு புரியல எளிமையான பதில்களும் அதுல உண்டு பின்னாடி பார்த்தேன்னா ரொம்ப சாதாரணமான சின்ன சின்ன பாமரத்தனமான கேள்விக்கு கூட ரொம்ப தெய்வீகமா சுவாமி ரொம்ப அழகா பதில் சொல்றார் அதுல இந்த தப் சித்தலிங்கம் மடத்தில் சுவாமி இருந்தபோது பல பக்தர்களுக்கு சுவாமியுடைய புகழ் தெரிஞ்சு எல்லாரும் வந்து வந்து சுவாமியை தரிசனம் பண்ண ஆரம்பித்தா அப்படி கண்டரக்கோட்டைங்கிற ஊரில் இருந்து கோபாலையான்னு ஒரு மாமா அவர் தெலுங்கு பிராமணர் ஆசிரியர் உத்தியோகத்தில் இருந்தவர் அவரும் அவருடைய பெண்களும் குழந்தைகளாக உள்ளவா அப்போ இப்போ எல்லாரும் வள கோபாலையா மாமா பெரிய குருநாதர் சலனத்துக்கு போயிட்டார் அவள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியோட ஈடுபாடு ஒரு தரம் பார்த்தவாளுக்கு இரண்டாந்தனம் பார்க்கணும்னு தோணும் சுவாமியுடைய சுரூபமே ஒரு முறை கண்டால் போதுமடி பலமுறை காண தோணும் மடின்னு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அப்படி வந்துட்டா அந்த சுவாமியோட அன்பு நாள் ஞானம் பக்தி எல்லாம் அப்புறம் முதல்ல அன்பு இழுத்துடுவார் அவரே சொல்றார் ஆர்வக பத்திர அன்ன வலை வீசினால் அரண் வந்து என்ன அழகான வார்த்தை பகவான் பரமேஸ்வரன் கிடைக்கணுமா எல்லாருக்கும் சாப்பாடு போடுனார் அன்ன வலை வீசினால் ஹரன் வந்து கிடைப்பான் அப்படின்னு ரொம்ப இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு அங்க சமாராதன நடந்துட்டே இருக்கும் பக்தாளுக்கு உபதேசங்கள் நடந்துட்டே இருக்கும் பாகவதாள் வந்தா பஜனை நடந்துட்டே இருக்கும் இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் அங்கேயிருந்தா நிறைய பஜனை எல்லாம் கேட்கிறார் திருவண்ணாமலைக்கு ரமண பகவான் சித்தியான பிறகு அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்த நாட்டு அண்ணாஜிராவ் பாகவதர் அவருடைய புதல்வர் நாட்டு ஹரி ராவ் பின்னாடி குருஜி சுவாமி ஹரிதாஸ்கிரி அவரோட கூட தண்டபாணி பாகவதர் அப்போ அப்புறம் நாமாஜி சுவாமிகள் இவா எல்லாரும் அப்போது கூட்டமாக திருவண்ணாமலை போனபோது யாரோ ஒருத்தர் சொன்னாராம் சித்தலிங்க பெரிய ஞானி ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டு போங்கன்னு இவாளுக்கு முன்ன பின்னே தெரியாது சுவாமியை புகைப்படத்தில் கூட பார்த்ததில்லை இவா கிளம்பி சித்தலிங்க மடம் சுவாமி இங்கே சொன்னார் சித்தலிங்க மடத்தோட நாம சங்கீர்த்தன ரத்தனம் வந்துன்றிருக்கு இன்னைக்கு எல்லோரும் இருந்து பஜனை கேட்போம் ராம்பாக்கம் ரெட்டியாருங்கிற பக்தரும் அப்படிதான் ஓபிஆர்ன்னு இருந்தார் இல்லையா முன்னாள் முதல்வர் அவரோட சேர்ந்து சுவாமியை பார்க்க போறது இவா இத்தனை பேர் வருவான்னு அவளுக்கு பக்ஷணம் எடுத்து வச்சிருந்தாரா சுவாமி இத்தனை பேர் வருவான்னு ஆகாரம் எடுத்து வைக்கிற தன்மையெல்லாம் நிறைய லீல பண்ணிருக்கார் அப்படியே அண்ணாஜிராமா அங்கே வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணி சுவாமியோட கிருப்பைக்கு பாத்திரமாகி பரம பக்தர் அவர் அவருடைய அடிமையாவே ஆயிட்டார் பிற்பாடு அவருடைய புதல்வரால் ஞானானந்த மண்டலி ஞானானந்த சேவா சமாஜம் ஜிஏ ட்ரஸ்ட்டு இன்னைக்கு தென்னாங்கூர் வரலு ஸ்தாபிதமாயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு பண்ணி நான் அனுக்கிறதோட விதை இந்த கண்டரக்கோட்டை குடும்பம் இப்படிதான் வருவா நிறைய பஜனை எல்லாம் கேட்பா கோபாலக்ஷ்மகாதர் வருவர் கோபாலக்ஷ்மகாதூர் வந்து சுவாமியிட்ட பஜனை பண்ணிட்டு போவர் அப்படி இவா வந்திருந்த போது எல்லாரும் பஜனை பண்றதை இவ்வாளுக்கும் ஒரு ஆசை இவ பாட்டெல்லாம் எழுதினார் சுவாமி நிறைய சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் ஒரு சமயம் சுவாமியை கேட்டாலும் ஒரு பக்தர் உங்களோட ஞான நிலை உங்களோட வைராக்கியம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது எல்லாரும் தாத்தா தாத்தானு உங்கள்ட்ட பழகிறான் சாமியை பத்தி யாருக்கும் புரிஞ்சுக்காதபடி ரொம்ப எளிமையா இருக்காளே என்ன இருக்கட்டுமே அவ தாத்தான்னு கேட்கறான் நான் கொடுத்துட்டே இருக்கேன் அதை ஒரு பாட்டை எழுதிட்டார் தா தா என் தா செய்தியாத உள்ள அப்படி அனுகம் பொ பொக்கார் இவ பார்த்தா இவாள எழுதுலாள நம்பனும் ஒரு பாட்டு எழுதினா தானே ஒரு ஆசை தானே அப்போ சூலமங்கலம் சகோதரிகள் பாடின்னு ஏதோ ஒரு பாட்டு கேட்டுருக்க பக்தி பாடல் அந்த அது மோகன கல்யாணியில் இருந்திருக்கு அந்த மோகன கல்யாணி ராகத்தில் அவர் பாட்டு எழுதிவா பாட்டு படிச்சவா அதனால இப்படி எழுதலாம் அப்படி பாட்டு பாட்டு எழுதிட்டு அப்புறம் ஒரு சர்பிரைஸா தாத்தாட்டை பாடி காட்டினான் அதனால அவர் ஆசை பாட்டு இப்படி எழுதுறான் ஏன்னா அங்கே பேசி பாடா சுவாமி இங்கு இந்த ஊர்ல இருந்தார் அந்த ஊர்ல பாத்தேன் அந்த ஊர்ல பாத்தேங்கிறார் சுவாமி எங்கும் இருப்பார் சுவாமி இல்லாத இடமென்ன கல்பாத்தி பஜனோத்சவத்துக்கு போயிருந்த போது அங்க ஒரு பெரிய பாகவதற்கு ஹானர் பண்ண அவர் சொன்னார் நான் தபோனம் போனேன் குருநாதர் முன்னாடி பண்ணினேன் ராத்திரி நேரம் எல்லாரும் படுத்துனுட்டா நீ பாடுனா கேக்குறன் வடிய வடிய பஜனை பண்ண சொன்னார் கேட்டுட்டே இருந்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்து காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவோம் பூஜை எல்லாம் ஆரம்பிச்சுடும் சரினு போய் கிட்டுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சு சுவாமி வந்துட்டேன் சத்த கழிச்சு ஒரு குடும்பம் வந்து நமஸ்காரம் பண்ணினா சுவாமி என்ன பாக்கியம் ராத்திரி பூரா எங்களோட இருந்து அவ அப்படி சொல்றாளே நீங்க எங்கிட்ட இருந்தாள் அதான் ஞானம் இயர்ந்து போயிட்டான் அவரு சாமி எங்க இருப்பார் எங்கும் இருப்பார் இல்லையா இத மனசுல நினைச்சுண்டு அவளுக்கு ஒரு பாட்டு உண்டானது yengae chenralum kaanallam engal thavath tiryananai yengum avan kulai paadalam avan innarul endrum vendiye yengae chenralum சித்தலிங்க மடத்திலா மோனம் தரும் தபோவனத்திலா ஐயன் அருள் பெற்றோர் வீட்டிலா அன்பர்கள் இதயா பாட்டு வரல என்ன பண்ணாலும் வரி வரல கொஞ்சம் பெருசா இருந்தா தேவையா ரகசியமா நினைஞ்சார் பாடி வந்தார் மோகன கல்யாணிலேயே பினாகினி நதி கரையில் பினாகினி நதி கரையிலா பிருந்தாவன துரை அருகிலா பக்தர்கள் கூவிடும் தழைப்பிலா பாடுமவன் அப்பா எழுதின பாட்டுதான் பெண்ணைய நதியின் வடகரையில் அதுல சுவாமி ஓடி ஓடிய அலைந்துடுவார் உள்ளம் இருந்துடுவார்னு அவரோட ஸ்தி எழுதினார் இதுல என்ன சொல்றார் பினாகினி நதிக்கரையில நீ ஞானந்தா பார்க்கற பிருந்தாவனத்தில் என்ன நீ கிருஷ்ணனா பார்க்கலாம்ங்கிறத குப்தமா சொல்லிட்டார் அதுல வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பக்தர்களையும் சொன்னாரா சுவாமி பக்தால சோதிக்கிறாளேன்னு ஆமா சோதனை தான் சோதன இருந்தா சோதனை சாதனை ஆயிடுனாரா சுவாமி ஒத்தனுக்கு கால் சரியில்லை கால் குணமானா திருப்பதிக்கு வரேன்னு பெருமாளை வேண்டின்றான் உண்டியில் பணம் போட்டுட்டே வந்தான் காலு சுமாராக சரி அப்புறம் இந்த காலை வச்சுட்டேன் உண்டியில பணத்தை எடுத்துன்னு போயிட்டே இருந்தான் வேற ஒத்தன் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கான் பெருமாள் எனக்கு பணம் கிடைச்சா தேவையில் வேண்டின்ண்டான் என்ன நான் சொப்பனத்தில் போய் இவன் வந்து இங்கே உண்டியில் வச்சுட்டு அந்த பணத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டேன் இவன் போய் சொத்துல சொன்னு உண்டிலந்து இவன் தலமாட்டு உண்டில் எடுத்து ஓடி போயிட்டான் இவன் அவனை விரட்டதுக்கு ஓடினான் அவனுக்கு தெரியல ஓடி வந்தாச்சு ரெண்டு பேரும் மரத்தடியில் உட்காண்டிருந்த சுவாமிட்ட வந்தா திருப்பதி பெருமாள் வேண்டின்ற அதுக்கப்புறம் எங்கிட்ட வேண்டின்ற இருக்குது அவரே பெருமாள்ங்கிறதையும் சொல்றாரு அதுல என்னோட உண்டியில எடுத்துனோட்டான் நீ என்ன வேண்டிண்ட காலு சரியானா பணம் கால் சரியா எடுத்தியோ பணத்தை போடுறேன்னு வேண்டிண்ட பெருமாள் எடுத்துனா அவன் எடுத்துன நான் தான் எடுத்துக்க சொன்னேன்னா சுவாமி ஒரு விளையாட்டான ஒரு லீலம்தேத்திரங்களுக்கும் நாம பாக்கிற எல்லா தெய்வங்களும் அவரேன்னு அனுபவத்தில் உணர்த்திருக்கார் லீலா சரித்திரம்ங்கிறது கடலை விட பெருசு சுவாமி இதை சொல்லிண்டே போகலாம் அவரையும் ஐயப்பனா பார்த்தவா உண்டு ஸ்ரீனிவாச பெருமாளாக பார்த்தவா உண்டு அம்பாள பார்த்தவா உண்டு விக்னேஸ்வராக பார்த்தவா உண்டு தட்சிணாமூர்த்தியாக பார்த்தேன்னு ஒருத்தர் வெள்ளீஸ்வரர் கோவிலில் பிரவச்சனமே பண்ணினார் பிரத்யமாக தட்சிணாமூர்த்தியாக பார்த்தேன்கிறார் அப்பனை வந்து நான் வந்து கிருஷ்ணனா தரிசனம் பண்ணினேங்கிறார் இப்படி ஒத்தருக்கு ஒரு ஒரு தேவதா தரிசனம் திருப்பதிக்கு போகிறேங்கிறார் ஒரு பக்தர் சுவாமி சொன்னாராம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னாரான் பெருமாள் தரிசனம் பண்ண போறேன் பெருமாளை பார்க்கணுன்னா இங்கேயே பார்க்கலாம் மலையை பார்க்கணும்னா திருப்பதிக்கு போகலாம் அவருக்குளம்பி போனார் உள்ள மூல விக்கிரகத்திலேயே குருநாதர் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு இருக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான மனசில் உள்ள எண்ணங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அவளை தெய்வீகமாக மாற்றி ஒரு நாள் ராத்திரி படுத்து சுத்தி படுத்து குழந்தைகள்லாம் சுவாமியை காணும் திடீர்னு பார்த்தா திருப்பி வந்து படுத்திருக்கார் தாத்தா எங்க காணும்னா உங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா பார்க்கணுன்னு ஆசை இருக்கா தான் அம்மா அப்பா இருக்கா அவளை பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தேன்னாரன் அப்படியே உங்களுக்கு அம்மாப்பா இருக்காளா யாரு அப்படின்னாரான் அப்பா ஒரு மலை அண்ணாமலை அம்மாவும் ஒரு மலை அது உண்ணாமலைன்னாரான் பாதி ராத்து எங்கேயோ போயிட்டு வந்துருக்கார் திடீர்னு இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் பாரான் கட்டில படுத்துட்டேன் யார்கிட்டயும் பேசுவாராம் விரல்ல இப்படி எழுதி எதோ சமிக்யம் பண்ணுவாராம் சுவாமியை நினச்சின்ண்டா போயிட்டு வந்தேன் பாரான் குடி விளையாத்தங்குடியில் மகாபெரிவா இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு நாளைக்கு சாதுவ மனசிலான நினைச்சிண்டு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறார் சந்திரமொழீஸ்வரர் பூஜை ஒருத்தரா நீங்கள் ஆவாகனம் பண்ணி நினச்சிண்டு அன்னைக்கு குருநாதரை தியானம் பண்ணியிருக்கார் அவருக்கு தான் தெரிய முடியல யாருக்கும் தெரியாது ஒரு ஆடு அங்கேருந்து வருது கிடுக்குன்னு ஒரு பெரிய ஆடு பூஜை பண்ணுற இடத்துக்கு வருதேன்னு எல்லாரும் விரட்டுறா பெரியவா விரட்டாதிகோன்னு ஜாட காட்டினார் ஆடு கிட்டக வந்துது நெத்தியில் சந்தன குங்குமம் விட்டார் கழுத்தில் போட்டார் பழம் கொடுத்தார் அந்த ஆட்டுக்கு பூஜை பண்ணினார் அந்த ஆடு வந்த வழியே போயிடுத்து யாருக்கும் ஒன்னும் புரியல கஜ பூஜை கல்விப்பட்டிருக்கோம் கோபூஜை கல்விப்பட்டிருக்கோம் அஜ பூஜை கேள்வியே பட்டத்தில் யாரும் பூஜை பண்ண மாட்டா இது என்னது விசித்திரம்னு யோஜனை பெரியவா தீர்த்தம் கொடுக்கறத கேட்டிருக்கா தபவான சுவாமிகள் வந்திருந்தாருன்னு சொன்னாளாம் பெரியவா அப்ப அங்க ஒரு தம்பதி இருந்திருக்கா அவளை வந்து நீங்க நேர சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு போகலாம்னுட்ட சரிண்ணாவா இங்க தப வனத்துல பக்தாளோட பேசின்ட்டு இருக்கார் சுவாமி சட்டுனு ஏந்து அரைக்குள்ள போயிட்டு வந்தார் நெத்தியில சந்திரன் குமம் கழுத்துல மாலையோட வர்றார் இது என்னது சுவாமின்னு கேட்கறா பக்தாள்லாம் இளையாத்த முடியில காமகோட்டி பெரியவா நினைச்சுடா சுவாமி போயிட்டு வந்ததுன்னாரான் அன்னைக்கு புதுசா சில பேர் வந்திருக்கா என்ன அந்யாயம்யா கண்ணு முன்னாடி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு வெளியில வர்றார் அங்கேயே சந்திரன் கோமம் இருக்கும் எடுத்துட்டு மாலையை போட்டு வந்திருப்பார் இங்கே இளையாத்துக்குடிக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்புறம் பிரசாந்தெல்லாம் எடுத்துட்டா கிளம்புறத சுவாமி அவள் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம்னுட்டான் அவளுக்கு நம்பிக்கை இல்லை இருக்கிற பக்தாஷன் ஆனாலும் சுவாமி உத்தரவு கொடுக்கலன்னா போப்படாது ஏதாவது விபத்து நேரம்னால பயந்துன்னு இருந்துட்டா இந்த தம்பதி வந்தவா இருக்காளே அவ வந்து அவ ஊர்ல இருந்து இளையாத்தங்குண்ட கிளம்புறா அரகண்டநல்லூர் ஸ்டேஷன்ல இறங்கினா அங்கிருந்து தபவோனத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியாது அகால நேரம் ஆயிடுத்து சேஷமாஸ்டர் சொன்னாரான் என்ன கண்ட நேரத்துல வந்திருக்கே லேடிஸ் வேற கூட்டினிருந்துக்கள் எப்படி தங்குறது இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரான் இருக்கிறது அனுப்போ காலையில பேசிக்கலான் மறுநாள் கார்த்தால எங்க இருந்து வரது விளையாத்தங்குடியிலிருந்து பூஜை பண்ணா ஒரு ஆடு வந்தது ஆச்சரியமா இருந்தது எல்லாரும் அங்க இருந்த மாதிரிலாம் கேட்டால் என்னது ஆட்ட பூஜை பண்டையடைன்னு கேட்டதுக்கு தபவனும் சுவாமிகள் வந்துட்டு போனார்னு சொன்னார் அப்படின்னு ஒன்னு சந்தேகப்படுறவாளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாராம் இந்த சம்பவத்தை எனக்கு நாமாஜி சொன்னார் அப்புறம் வசந்தி குருநாதருக்கு கங்கிரி மண்ணின் அவா சொன்னான் இதை ரத்னகிரீஸ்வர கோயில் மகாபிரிவாடர் நூறாவது ஜெயந்தி உற்சவத்தின் போது பஜனை பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது அன்னைக்கு ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் பெசன் நான் சொன்னேன் அப்ப கூட்டத்திலிருந்து ஒரு வயசான பெரியவர் சொன்னார் இவர் சொல்றதுக்குடியில இருந்தேன் பரவி இருக்கிற பிரம்மமாக சண்முனிய சிரோரத்னம் முனி யோகிச்ச சேவித்தம் முனிவர்களால யோகிகளால ஞானிகளால பாமராலால பாபிகளால புண்ணியாத்மாக்களால அத்தனை பேராலும் சேவிக்கப்பட்டவராக அத்தனை பேருக்கும் கிருப்ப பண்ணக்கூடிய தயாளுவாக இருக்கூடிய நம்ம பகவான் நாளைக்கு தப்போவனம் பிரவேசம் சுவாமி பண்றதும் அதில் உள்ள சில லீலைகள் நமக்கு நேரம் போறல பேசண்டே இருக்கலாம் போலதான் இருக்கும் அப்பாபா வீட்டுக்கு போனோம் இல்லையோ அதனாலே இப்படி பூர்த்தி பண்ணிக்கிறோம் நாளைக்கு தப்போவன லீலை எல்லாம் சொல்லிட்டு மறுநாளைக்கும் ஒரு சில லீலைகள் சொல்லி முடிக்க முடியாது லீலா சரித்திரங்கிறது ரொம்ப பெருசு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா சுவாமிகள் மகாசமாதி ஆனத்துக்கு அப்புறமும் லீலை இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அது முடிவு இருக்க முடியுமான்னு இருக்கவே முடியாது ஞானானந்த லீலைகளுக்கு முடிவு முற்றும் கிடையாது நடந்துகிட்டே இருக்கு பாபாவோட அனுபவங்கள் வந்து இருக்கு இல்லையா அதனால அதனால இன்னைக்கு பார்த்து பூர்த்தி பண்ணிக்கலாம் சத்ய ஞான ஸ்வரூபம் போற்றி போட்டே சகல பரிபூரணம் போற்றி போட்டே நித்திய ஞானந்த स्वरुपं पोटी पोटी निरंजन निगुण मान स्वरुपं पोटी पोटी इंदु विदलेस मिलला स्वरुपं पोटी पोटी एकचडा कर्य पर स्वरुपं पोटी पोटी அத்வைதமான பரரூபம் போத்தி போகண்டம் அலாபமும் போத்தி போத்தே எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசனருடன் வேண்டும் ஒன்றாயிருக்க வேண்டும்ும் வேண்டும் மந்தஸ்மித முகாம்போஜம் மகனேய குவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வூதயம் பக்தவாத்சல்லிம்பரமான விந்தம் பிரபோஸ்மிமல ஜான ஓம் ஜானந்தோ ஜானந்தோ ஜானந்த சந்தகவேவா பாரத் மாதம் ஹரிமஸ்மரணம்